நாள் உரையை தொடங்குகின்றோம் சிதம்பரத்திலே அப்பைய தீட்சதர் என்று ஒரு பெரிய மகான் நடராஜாவிடத்திலே பேரன்பு கொண்டவர் பெரும் பக்தி கொண்டவர் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நாம் உண்மையாகவே பக்தந்தானா இந்த சந்தேகம் ரொம்ப பொல்லாது அப்பையே தீட்சிதற்கு வந்தது நமக்கு ஒரு காலம் வராது என்ன யோசிக்கிறார் நினைப்பு இருக்கிற பொழுது மட்டும்தான் கடவுளை நினைப்பேனா அல்லது நினைப்பு அற்றுப்போய் இருக்கிற பொழுதும் கடவுளை நினைப்பேனா தனவிலும் நம்பா உண்மை மனதிலும் வழிபடல் வரவே நம்மான் என்ற ஞான சம்பந்த வேலை நமக்கு வந்துவிட்டதா தெரியலேயே சிஷ்யர்களை கூப்பிட்டார் நான் ஒரு மாத்திரையை சாப்பிட போறேன் அந்த மாத்திரையை சாப்பிட்டால் எனக்கு பைத்தியம் பிடிக்கும் நான் எதையாவது உணறுவேன் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு நான் தரக்கூடிய மாற்று மாத்திரையை எனக்கு கொடுங்கள் என் பைத்தியம் தெளிந்துவிடும் நான் உளரியதை நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள் அதை படித்து பார்ப்பேன் அதிலே சிவபெருமானைப் பற்றி ஏதாவது நல்ல செய்திகள் தென்படுமானால் நான் உண்மையான பக்தன் ால் நான் நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்துக் கொண்டிருப்பவன் மாத்திரை கொடுத்தார்கள் சாப்பிட்டார் பைத்தியம் பிடிச்சது சமஸ்கிருதத்திலே அற்புதமான சுலோகங்கள் வருகின்றன எல்லாத்தையும் எழுதி வச்சாங்க திருப்பி மாற்று மாத்திரை கொடுத்தார்கள் பைத்தியம் தெளிந்தது எடுத்து படிக்கிறார் இருபத்தோரு சுலோகம் நடராஜாவை பற்றி ஒரே ஒரு சுகத்தினுடைய பொருளை மட்டும் சொல்றேன் நடராஜா ஆர்திரா தரிசனம் குளிர்ச்சி மார்கழி மாதம் இன்னும் குளிர்ச்சி ராத்திரி இரண்ட மணி அதை விட குளிர்ச்சி உன் தலையில கங்கை ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி ஒரு பாகத்திலே அம்பாள் அவளும் குளிர்ச்சி இவளது குளிரோட இருக்கிற உனக்கு சந்தனத்தினால அபிஷேகம் தகுந்த மாதிரி ஒரு வெப்பத்தில் நீ கால் வைத்து விட்டாய் ஒரு பாலைவனத்தில் நீ கால் வைத்து விட்டாய் அந்த வெப்ப பாலையில் நீ கால் வைத்த வெம்மையை ஒழுங்கு செய்வதற்கு இந்த குளிர்ச்சி வேண்டும் அது என்ன தெரியுமா அந்த வெப்பமான பாலைவனம் இந்த பாதியேனுடைய மனம் என் மனசுங்கிற வெப்பமான பாலைவனத்தில் நீ கால்வச்சியே இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உனக்கு இந்த குளிர்ச்சி பத்தாத அப்பைய தீட்சிதரன் நினைக்கிறான் ராத்திரி ரெண்டு மணிக்கு சிதம்பரத்தில் இன்னைக்கு அபிஷேகம் இப்போ சிதம்பரத்தில் தேரோடுகிறது குலதொளி யாடொலி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம் பெருகி விளவழி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில் மடவடையார்க்கு வழிவழியால அடியாறுமானதுமே என்று ரொம்ப சரியா சொல்லப்போனா இப்பதான் அவர் தேர் விட்டு தேர்ல இருந்து அவர் அந்த தேர் திருவிதிவல அவரை தொடங்குகிற நேரம் நடராஜ பெருமானை நினைக்கிறோம் நீர்மலி வேணியன் தலையில கங்கையை வச்சிருக்கிறாராம் ஏன் அம்மா அதை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு போனான் ஒரு குழந்தை சாக்கடையில விழுந்தா அதை குளிப்பாற்றி ஒழுங்கு பண்றதுக்கு ஒரு குடம் தண்ணீர் போதும் உலக மக்கள் நாம் ஐந்து கண்டத்திலும் இருக்கிற நாம் ஏகப்பட்ட மோசமான ஒரு சாக்கடை உலக மாயை உலக இன்பம் இதுதான் நிலையானது என்ற மாற்றி நம்ம குளிப்பாட்டுறதுக்கு அவருக்கு கங்கை தண்ணீர் வேணும் அதுக்காகத்தான் கங்கையை கொண்டு வந்து தலையில வச்சிருக்கிறாராம் ஒருத்தர் கேட்டார் ஏன் கங்கையை கையில வச்சிருக்க கூடாது தலையில ஏன் வச்சிருக்கார் ஏன் தலையில வச்சிருக்கார் தெரியுமா வீட்டுல வாட்டர் டேங்கு மேலதான் இருக்கும் அப்பத்தான் தண்ணி எல்லா பகுதிக்கும் வரும் கீழே இருந்தால் அவளது பேருக்கு இந்த கங்கை தண்ணீர் பயன்படுத்தும் உலகளாம் உணர்ந்து அரியவன் ஆணவம் கண்மம் மாயை மூன்று மலங்களும் உள்ளவர்களுக்கு அவன் அறியவன் அவன் நிலவுலாவிய நீர்மளி வேடியன் சந்திரசேகரன் காட்சி கொடுப்பவன் இந்த கண்மும் போயிடுச்சு ஆணவம் மட்டும் இருக்கு இந்த ஆணவம் போயே போகாது கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதை அடக்கலாமே தவிர அடிக்க முடியாது மூலமலம்னு சைவ சித்தாந்தம் அதை சொல்லும் பொல்லாது இந்த ஆணவம் அழகா சொல்லுவாங்க எண்ணத்தை சொல்லி எதவா உரைச்சாலும் கந்தனுக்கு புத்தி கவுத்துக்குள்ள என்ன கவுட்டுக்குள்ள யார் இருக்கா இந்த மயில் வாகனம் உட்கார்ந்து இருக்கு இவன் எந்திரிச்சாருன்னா ஆபத்தால்ல போயிரும் ஆணவத்தை அடக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இருக்கவங்களுக்கு அவன் மலம் உள்ளவர்களுக்கு அரியவன் ரெண்டு மலம் உள்ளவர்களுக்கு அவன் சந்திரசேகரனாய் காட்சி கொடுப்பான் அது நில உலாதிய நீர்மதி சரி ஆணவம் மட்டும் உள்ளவங்களுக்கு ஜோதியா காட்சி கொடுப்பான் அது அழகில் ஜோதியன் எல்லாருக்கும் சேர்த்து பொன்னம்பலத்தில் எல்லாருக்கும் பொதுவில் ஆடுகின்றான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவான் அவனுடைய சிலம்பனின் அடிகள் மலரக்கூடிய அடிகள் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் உள்ள சொல்ற மலர் சிலம்படினா மலர் போன்ற அடிநா அர்த்தம் பண்ணப்படாது உலகை மலர்விக்கக்கூடிய திருவடி உலகை உண்டாக்க கூடிய திருவடி மலருதல்னா வெளிப்படுதல் அர்த்தமா வெளிப்படுத்தக்கூடிய திருவடி அடியார்களுடைய தொண்டுகளை வெளிப்படுத்தக்கூடிய திருவடி பெரிய புராணத்துக்கு நோக்கம் என்ன தெரியுமா அடியார்களை சோதிப்பது அல்ல தெரியாம செய்கிறாயோ அந்த தெரு தொண்டுகளை உலகத்துக்கெல்லாம் சொல்லி வைப்பேன் இதுதான் அந்த நோக்கம் அதனாலதான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வாழ்த்தினால் வாழலாம் வணங்கினால் உயரலாம் சீரோன்களல் வெல்கள் கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கலர்கள் கையை எப்படி கும்பிட்டு உள்ளே இருப்பானா கையை மேல தூக்கி கும்பிட்டா உங்களை வேதும் மேலும் உயர்த்துவானாம் அந்த பெருமான் அவனுடைய திருவாரூர் காவிரி கர சேர்க்கலார் சுவாமி நடந்து போகிறார் ஒரு வயல் வரப்பு வரப்புல சேர்கிலார் நடந்து போகிறார் திடீர்னு நின்றுட்டார் பின்னால் வந்தவங்க ஏன் சாமி நிற்கிறீங்க இல்லை போக முடியாது என்னால் ஏன் போக முடியாது இந்த பாருங்க இந்த பக்கம் ஒரு பயிர் முற்றி வ வளைந்திருக்கிறது அந்த பக்கம் ஒன்று வளர்ந்து இருக்கிறது நெல் பயிர் நல்லா வளைஞ்சு முத்தி போச்சு தலையை குனிஞ்சிருக்கு ஒன்று மேலே ஒன்று விழுந்து கிடக்கு எதுல வரப்பல சாமி விழுந்து கிடந்தா ஒரு மிதி மிதிச்சிட்டு போக வேண்டியது தானே மாதிரி ஆளு விதிக்க கூடாது அப்ப தாண்டியாவது போறது தாண்டவும் கூடாது ஏன் பயிர் தானே இல்லை நல்லா பாருங்க இது சந்தித்தால் இவர் கும்பிடணும்னு அவர் காத்திருக்க மாட்டாரான் அவர் கும்பிட்டா பார்த்துக்குவோம்னு இவரு காத்திருக்க மாட்டாரான் அவரும் கும்பிடுவாரா இவரும் கும்பிடுவாரா ரெண்டு பேரும் ஒருத்த மேல ஒருத்தர் விழுந்துடுவாங்களாம் பக்தியின் பாலராகி பரமனு காளாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் பக்தி இன்பால் முதிர் தலை வணங்கி மற்ற விளைந்தன சாலியெல்லாம் சாலின்னா நெல்லு திருநெல்வேலி பெருமானுக்கு சாலி பாட்டீஸ்வரன் பெயர் நெல்லையப்பன் பெயர் பக்தின்னா ஆண்டமன்ற சேத்திர அன்பு பக்தின்னா வரிசை நெல் வரிசை வரிசையா இருக்குல்ல அதனால அது பத்தி இன்பால் முதிர்கலை மணங்கி மற்ற சொல்லுவார்களாம் நோயே வராதா ஓதியை எழுத்தாம் அஞ்சும் உருகுணி வரத்தாம் அஞ்சும் ஓதியை எழுத்தாம் அஞ்சு உருவிணி வர பயப்படும் அது தினை அது மாதிரி அப்படிப்பட்ட ஊரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை நான் சொல்ல தொடங்குகிறேன் என்று சேர்க்கலார் பெருமான் தொடங்குகிறார் திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி நாடுங்கிறது எங்க இருக்கு நம்ம பன்ருட்டிக்கு ரொம்ப பக்கம் அந்த பகுதிகளா அதான் பன்ருட்டி பக்கத்துல உள்ள பகுதி திருவதிகை பன்ருட்டி திருநாவலூர் நாடு அதுக்கு நடுநாடு தொண்ட நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால நடுநாடு முனைப்பாடி நாடு எல்லா ராஜாக்களும் படைகளை கொண்டு அங்க வச்சிருப்பானாம் எல்லாத்துக்கும் பொதுவான நாடுன்னு அதனாலே அதுக்கு முனைப்பாடி நாடு திருமனைப்பாடி நாடுன்னு பேரா இந்த பாடிய நாட்டிலே பெண்கள் எப்படி இருப்பார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாட வந்தவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றார் பெண்களுக்கு இந்த கண்ணு காது வரைக்கும் நீண்டிருக்குமா அது ஒரு அழகு காதல ஓடிய கண்கள் கம்பன் சொல்லுவான் காது வரைக்கு கண்ணு ஓடிச்சான் நம்ம அப்படி ஓடலங்கிறதுக்காக என்ன பண்ற மை தீட்டி அப்படி இழுத்து வித்துக்கிறோம் நினைச்சுக்கட்டுமே அப்படின்னு பாருங்க அற்புதமான ஓலை காட்டி ஆண்டவர் நாடு ஒரு ஓலையை காண்பிச்சு ஒரு ஆளை இன்னைக்கு கதையவே மாத்த போறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மாத்த போறாரு அப்படி ஆட்கொண்டவருக்கு நாடு எது தெரியுமா மங்கையர் பெண்கள் திங்கள் மாதிரி இருக்கு மருங்கும் ஓடி ஓடி போய் பார்க்க சொன்னார் ஒரு நாள் பட்டிமண்டப நடத்திருச்சா கண்ணு சொன்னதான் நான் தான் பெரியாள் கோயிலுக்கு போனா தீபாராதனையிட்டு வந்தா கண்ணில தானே தொட்டு ஒத்திக்கிறாங்க காதலையா தொட்டு ஒத்திக்கிறாங்க நான் தான் பெரியாளு இன்னும் ஒண்ணு பூ கொண்டு வர்றாங்க அல்லது பிரசாதம் கொண்டு வர்றாங்க வாண்டி கண்ணில தான் வச்சுக்குவாங்க ரொம்ப முக்கியம் கொண்டாட்டிய கொஞ்சம் பொழுது கண்ணேன்னு தான் கொஞ்சுவான் காதேன்னு கொஞ்சம் பார்க்கட்டும் கண்ணே வேண்டும் கண்ணை வேண்டும் கண் தான் முக்கியம் காது சொன்னுதான் கொஞ்சம் காது அறிவாளியா முடியாது எழுதிப்படித்திரகன் நாராயணன் செட்டியாருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது மகாவித்மான் மீனாட்சி சுந்தரம் உள்ள அவருக்கு தெரியும் கண்ணு இல்லைன்னா பரவாயில்ல காது இல்லன்னா ஆபத்து இன்னும் ஒண்ணு பிராமணர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய பெருமக்கள் உயர்ந்த சார்ந்தோர்கள் சிவாச்சாரியார்கள் அசுத்தம் பண்ற பொழுது இந்த பூணூல காதலை மாட்டிக்குவாங்க ஏன் சுத்தப்படுத்துவது காது தூய்மையானது காது இன்னும் ஒண்ணு கண்ணை ரொம்ப நேரம் பயன்படுத்தினா வலிக்கும் டிவி பாருங்களேன் நாலு மணி நேரம் கண் வலிக்கும் நடந்தா தால் வலிக்கும் பேசுனா வாய் வலிக்கும் வலிக்குமா இல்லையா கேட்டால் காது வலிக்காது செல்வத்துல போய் திருப்புகள் பாடுற முருகா எனக்கு இன்னுமே ஜென்மம் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஒருவேளை தப்பித்தவரி ஏதாச்சும் மிச்சம் சொச்சம் இருந்து ஒரு நன்மையோ தீமையோ கணக்கு பாக்கி இருந்து ஒருவேளை பிறவி கொடுத்துட்டீனா செவிடா படைச்சிடாதே முதல்ல குருடா படைச்சிராதே அப்புறம் திமிர உதவி அணைய நரக ஜனில் விடுவாயே விடமாட்ட ஒருவேளை விட்டுட்டா செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அமரர் வடிவும் அதிக குளமும் அறிவு நிறையும் வரவேனின் அருட அருள் எனையும் மனதோடு அடிமை உலவும் வரவேணும் எங்க பாடுறாரு பலனில் பாடுறாரு முதல்ல என்ன செவடா பறைச்சிராதே ஏன் காது ரொம்ப முக்கியமானது காது இருந்த இடத்துல உட்காந்து வேலை வாங்கும் கண்ணு அங்க போய்தான் பாத்துட்டு வரும் ஆமா இத பாக்குறதா கண் அங்க போகணும்ல காதுன்னு அங்க போயா கேட்கணும் நீங்க சத்தம் போட்டா காது இங்க இருந்த இருந்து கேட்கும் இருந்த இருந்து வேலை வாங்குற முதலாளி மாதிரி காது இடத்துக்கு ஓடி போய் பார்த்துட்டு வர்ற வேலைக்கார மாதிரி கண்ணு தெரிஞ்சுக்கோன்னு காது கண்ணு ஒத்துச்சான் கண்ணுக்கு என்ன கண்ணீர் வந்துதான் ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தை கேட்கிற வாய்ப்பு காதுக்கு கிடைச்சது கண்ணுக்கு கிடைக்கலையே கேக்கிறதுக்கு காது தானே வேணும் காது ரொம்ப நல்லதுன்னு கண்ணு காதளவுக்கு நீண்டு போய் பார்த்துதான் இந்த காதல் பார்த்துட்டாவது வருவமே காதளவோடைய கண்கள் எங்க நிறுத்துறாரு பாருங்க சேர்க்கலா சுவாமி இந்த நயம் பூரா யாரு சொன்னது தெரியுமில்ல புண்ணியவான் கிருவானந்த அவர் ஊராங்கிட்டு இருக்கைமணி சி கே சுப்பிரமணியார் ஒரு பக்கம் நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு பக்கம் இவர்கள் போட்ட பிச்சை எங்கள் வண்டி ஊறு ஊராக நாடு நாடாக ஓடிக்கொண்டிருக்கிறது நாங்கள் அவர்களுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் கடன்பட்டு இருக்கிறோம் சடையனாருக்கும் இசை ஞானியாருக்கும் பிள்ளையாக சுந்தரர் அவதாரம் செய்கிறார் நேற்றிலே தேவலோகத்திலே இரண்டு பெண்கள் கமலினி அணிந்ததை அவர்கள் மேல் கொஞ்சம் மாதன் பேர் மனம் போக்கினார் சுந்தரர் சிவபெருமான் அடைத்தார் போ பூமியில் போய் அனுபவித்து விட்டுவான் புரட்டிங்க வந்துட்டார் திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் திருநாவலூரிலே சடையனார் அவங்க அப்பா பேரு இசை ஞானியார் அவங்க அம்மா பேரு இந்த பேரை பார்த்தீங்களா சடையனார் இசை ஞானியார் இசையினாலே ஞானம் பெறலாம் ஆண்டவன் இசை வடிவம் நாதபிரம் என்பார்கள் ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோடனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலை உங்கள் பறவையைத் தந்த ஆண்டு ஆணி மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என் யாரூர் இறைவனையே என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு பண்ணே பன் இசையே பண் மயமே பண்ணின் பயனே மெய்தவறு வாழ்த்தி பரவும் தேவே என்பது ராமலிங்க சுவாமிகள் வாக்கு அதனால அந்த இசை இசை ஞானியார் சுந்தரமூர்த்தி உலகம் திரு அவதாரம் செய்தார் உலகம் உய்ய எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா முருகப்பெருமான் அவதாரத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்ற பொழுது அருவமும் உருவுமாகி அனாதியாய்பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உலகம் உய்ய உதித்தனன் இவர் ஒருபடி மேல போனாரு தீதகன்று உலகம் என்ன சார் தீமை இருக்கு உலகத்தில் அடியார்களை நினைக்காத தீமை இருக்கு ஆண்டவன் முக்கியமா அடியார்கள் முக்கியமா அடியார்கள் முக்கியம் ஒரு பசுமாடு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சொந்தக்காரன் அதை வடக்கு நோக்கி கொண்டு விட்டு போகணும் இவன் வடக்கை பசுமாடு தெற்க இழுக்குது ஒரு ஆள் வந்தாரு பசுமாடு எங்க போகணும் வடக்கே போகணும் கைத்த விடு புட்டா தெற்க ஓடி போயிரும் விடு சொல்றேன் விட்டான் அது தெற்கு நோக்கி ஓடுது நான் சொன்னேன்லான் இரு உனக்கு என்ன வேணும் வடக்கு நோக்கித்தானே போகணும் கண்ணுக்குட்டி எங்கே இருக்கு இந்த என் கையில் இருக்கு குடு என்கிட்ட வாங்கினான் கண்ணுக்குட்டியை தூத்திக்கிட்டு இவன் வடக்க போக ஆரம்பிச்சான் ஓடின பசுமாடு திரும்பி பார்த்தது கண்ணுக்குட்டி வடக்க போகுதுன்னா பசுமாடு தெற்கையா போதும் அது பின்னாலே ஓடி வந்துச்சு கன்றுக்கு பின்னால் பசு போவது போலே அடியார்களுக்கு பின்னால் ஆண்டவன் வந்து கொண்டே இருக்கிறான் அதனாலதான் அப்போர் சுவாமிகள் சொன்னார் புகுவார் அவர் பின் புகுவேன் திருவையாத்துக்கு நான் முதல்ல போக மாட்டேன் அடியார்கள் எல்லாம் போவார்கள் நான் கடைசி அந்த ஓரத்தில் போவேன் மாதர்வரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமன் தேர்த்தி புகுவார் அவர் பின் புகுவேன் அடியார் பெருமையை அறியாமல் இருக்கக்கூடிய தீது அகன்று உலகம் புய்ய திரு அவதாரம் செய்தார் கொடந்த வளர்ந்தது சிவாச்சாரியார் விட்டுக்குள்ள சிவாச்சாரியார்னா யாரு தெரியுமோ ஆலயத்திலே முப்போதும் திருமேனி திருந்தக்கூடிய புண்ணியவான்கள் கோயிலுக்குள்ள போய் ஒரு அர்ச்சகரா இருக்கணும்னா அவங்க ஏழு ஜென்மம் புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கணும் நினைப்புல வச்சுங்க முப்போதும் திருமேனி தீண்டு தெரியுமில்ல அப்போதைக்கு அப்போது ஆர்வம் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டு வார் காலைகளை வழிபாடு பண்ற பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட மத்தியான சாமிக்கு அபிஷேகம் பண்ற பொழுது மகிழ்ச்சி அதிகமா இருக்கணுமா நம்ம வீட்டு பிள்ளையை குளிப்பாற்றமில்ல நேத்திக்கு பார்த்த பொழுது இருந்ததை விட பய இன்னைக்கு ஒரு சுத்து பெருத்திருக்க சந்தோஷமா இருக்குல்ல அந்த தாய்க்கு அது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் கடவுள்கிட்ட போய் நிக்கிற பொழுது அப்படி இருக்கணுமா அப்போது அப்போது ஆர்வமிகம் அன்பினராய் முப்போதும் திருமேனி திருடக்கூடிய சிவாச்சாரியார்கள் வம்சத்தில் தோன்றினார் குழந்தை வளர்ந்தது அஞ்சு வயசு நடவண்டி ஓற்றுற பொழுது மகாராஜா நரசிங்க முனையறையர் அந்த பக்கம் போனார் பிள்ளைய பார்த்தார் ரொம்ப அழகா இருக்கு உள்ள வந்தார் உங்க அப்பா அம்மாட்ட கேட்டார் நான் என்னுடைய அரசாங்கத்தில் வைத்து வளர்க்கிறேன் இந்த குழந்தைக்கு என்ன பேரு வச்சாங்க ஆரூரன்னு பேரு வச்சு அம்மா வழி அப்பாவும் ஆறு அப்பாவுக்கு அப்பாவும் ஆறு அமைப்பா பாருங்க தாய் பாட்டனாரும் தந்தை பாட்டனாரும் ஆறு பிள்ளைக்கு ஆறு வச்சாச்சு அம்மா நினைச்சுக்குவார் நம்ம அப்பா பேரு அவங்க அப்பா நினைச்சுக்குவாரு நம்ம அப்பா பேரு இவரு நினைச்சுக்குவாரு அது திருவாரூர் பெருமான் பேரு சரி ஆறு ஒரன் வச்சாச்சு ராஜா வளர்த்தார் வயசு கல்யாணம் பண்ற வயசு ராஜா கொண்டாந்து விட்டுட்டார் மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் சேர்ந்தது வேதத்தை படித்தவர்கள் முகத்திலே ஒரு ஜோதி தெரியும் முறையாக வேதத்தை படித்து முறையாக அத்தியாயனம் செய்தால் அந்த முகம் தேஜசோடு திகழும் அதுதான் வைதிக திருங்கிறது மன்னவர் திரு மகாராஜா வீட்டில் வளர்ந்ததனாலே வைதிக திரு பிறந்து வேதம் பகின்றதனாலே மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க வந்துட்டார் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க பக்கத்தில் ஒரு ஊர் புத்தூர்னு ஒரு ஊர் அங்கே ஷடங்கவி சிவாச்சாரியார்னு ஒருத்தன் ஷடங்கவின்னா தெரியுமோ வேதத்துக்கு ஆறு அங்கங்கள் வேதத்தினுடைய அங்கங்கள் ஆரையும் அறிந்த பெருமக்கள் அவர் ஷடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணு அந்த பொண்ணுக்கு பேர் என்ன தெரியாது பெரும்பகுதி பெண்கள் பேரு தெரியாது சில இடங்கள்ல தான் தெரியும் பெரும்பகுதி தெரியாது திருவெண்காட்டு நங்கைன்னு அவளுக்கு பேர் வைப்பாங்க அவ பேர் தெரியாது அப்படித்தான் இயற்பக நாயனார் மனைவி பேரு தெரியாது மகள் கல்யாணத்துக்கு ஏற்பாடுத்து மாப்பிளைக்கு அலங்காரம் பண்ணியாச்சு மாப்பிள்ளை வந்து கம்பீரமா நிக்கிறார் எல்லாரும் பாக்குறாங்க ஆகா இந்த காளையை பார்க்கறதுக்கு ஆயிரம் வேணும் கண்கள் எண்ணில்லாத வேண்டும் காளையை காண என்பார் பெண்களில் உயர நூற்றாள் பேதை என்பார் இந்த பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சுவர்தா நம்பியை காண நங்கை ஆயிரம் நயனம் வேண்டும் கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயால் சீதை ராமன் சீதையை சொந்தக்காரங்க ஒரு பக்கம் ராமன் சொந்தக்காரங்க ஒரு பக்கம் ராமன் சொந்தக்காரங்க சொன்னாங்களா இங்க ராமனை பார்க்கறதுக்கு உங்க சீதைக்கு ஆயிரம் கண்டு வேணும்னு சீதைக்கு சொந்தக்காரங்க சொன்னாங்களா எங்க சீதையை பார்க்கிறதுக்கு உங்க ராமனுக்கு ஒவ்வொரு முறையும் ஆயிரம் ஆயிரம் கண்ணு புதுசா வேணும் பண்டிதமணி கதரேசன் செட்டியார் நயன் சொல்லுவார் ஆயிரம் நயனம் வேண்டும் கொம்பினை காணும் தொரும் குருசிற்கும் மன்னதேயால் தம்பியை காண்மீன் என்பார் தவமுறை துலகம் என்பார் இம்பரில் உலகில் தந்த தேவனை இறைஞ்சி என்பார் கொண்டாந்தது யாரு முனிவனை இறைஞ்சும் என்பார் விஸ்வாமித் அதே மாதிரி பொண்ணு அங்க நிக்கிது கல்யாணம் ஆக போகுது அங்கிருந்து ஒரு கிழவனார் வந்தார் கிழவனாருக்கு வயசு என்ன இருக்கும் ஒரு ஏழு கோடி வருஷம் இருக்கும் நான் சும்மா கம்மியா சொல்றேன் அது எந்த காலம்னு வயசு தெரியாத ஆளு பிறந்த தேதி இருந்தா உள்ள வயசு தெரியும் இருந்தா உண்டு பிறந்த தேதி இருந்தா இறந்த தேதி உண்டு என்ன பிறந்த தேதி இவனுக்கு தெரியும் இறந்த தேதி இறந்ததுக்கு அப்புறம் மற்றவனுக்கு தெரியும் இவனுக்கா தெரியும் தெரியாது இவருக்கு பிறந்த தேதி கிடையாது சிவ பெருமாள் அழகுன்னா எப்படி அழகு தெரியுமா நொய்த்து வளர்பேரகுத்த வடிவையோ அத்தகையோ என்னங்க சந்தா மொய்த்து வடர் பேரழகு மூத்த வடிவு வயசாக வயசாகத்தான் அழகு அதிகமா இருக்குமா இந்த எழுபதுக்கு மேற்பட்ட அழுகெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சிரிக்க கூடாதமா வாழைக்காய் நல்லா இருக்கா வாழைப்பழம் நல்லா இருக்கா மனசார சொல்லுங்க மாங்காய் நல்லா இருக்கா மாம்பழம் நல்லா இருக்கா மாம்பழம் தான் நல்லா இருக்கு அதான் படுத்து பக்குவம் பக்குவம் ஆயிட்ட முகத்துல ஒரு பிரகாசம் கிடைக்கும் இளமையில இருக்கிறது உடம்பு அழகு வயசாக விட்டு இருக்கிறது மனசு அழகு அது அழியாத அழகு இது ஒரு நாளைக்கு அழியக்கூடிய அழகு என் தலை கூடத்தான் ஒரு காலத்தில் கருப்பாக இருந்துச்சு முடி இன்னைக்கு தேடி தேடி பார்க்குறேன்னு காணமே ஒரு முடிய கூட காணமே கருப்பா சில பேருக்கு முடியவே காணும் நமக்கு அதாவது ஏதோ கருப்பவில் ஒரு காலத்தில் நடந்து போரா கண்ணு போயிடும் இதெல்லாம் நமக்கு அவன் எப்படி வர்றான் பேரடகா வர்றான் முத்து வளர் பேரடகு அதன் வடிவமேயோ மகாத்மா காந்தா ஒரு பய முன்னால் உட்கார்ந்து எந்திரிச்சான் ஐயா ஒரு ஐயம் என்னடா இங்க தாத்தா ஒருத்தர் இருக்கார் அதுக்கு என்ன அவருக்கு வயசு எண்பது முகத்தரை அப்பளத்தை போட்டா புரியும் எப்ப பார்த்தாலும் வெம்பி போயிடும் வெம்பின வயசாக வயசாக பழுக்கணும் சின்ன வயசுல நம்ம அனுபவிப்போம் வயசாக விட்டு மகன் மக மாப்பிள்ள மருமக பேரம்பேர்த்தி எல்லாரும் அனுபவிக்கிறாங்க பாருங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் நம்ம அனுபவிச்ச பொழுது அடைந்த சந்தோஷத்தை விட நம்முடைய அன்பிற்கு அனுபவிக்கிற பொழுது அடைகிற சந்தோஷம் அதிகமா இருக்கும் இதுதான் பழுத்த பழம் வர்றார் சிவபெருமான் வைதிகம் விளைந்த முதலேயோ வைதிகத்தினுடைய முதல் விளைஞ்சு வருதான் விளைஞ்சா பக்குவமானது இத்தகைய வேடமென ஐயமுறை வந்து நிற்கிறான் என்ன கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க நிறுத்துங்க இந்த மொழி கேள்வின் எதிர் யாவர்களும் என்றான் இருக்க எல்லாரும் நான் சொல்ற வார்த்தையை கேட்டுவிட்டு இந்த மாப்பிள பையனை தாலி கட்ட சொல்லுங்கள் என்ன யாரு சொன்ன முந்தை வரை ஆயிரம் முடிந்த திருவாயன் ஆயிரம் வேதங்களை சொன்ன பெருமான் இப்போ நீங்க நான் சொல்ற வார்த்தையை கேளுங்கள் என்றான் என்ன கேட்டார்கள் என் அடியான் நகர் ஊரன் முடிவதென்றான் இந்த நாவல் ஊரன் நாவல் என்ன அர்த்தம் புதுமையான அர்த்தம் இல்லை நாவல் நகர்ன்னா திருநாவலூர்காரன் இந்த திருநாவலூர் எனக்கு அடிமை யாரு சொன்ன எனக்கு அடிமை ரையும் முதல் திருவின் மிக்கோர் தேவர்களையும் மற்ற எல்லோரையும் தனக்கு அடிமையாக உடைய பெருமான் இவன் எனக்கு அடிமைனு இப்ப வந்து சொன்னான் எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கு மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாகிறது நம்ம நாட்டில் இல்லையா அது அமெரிக்காவில் இருந்திருக்கும் நம்ம நாட்டில் அதெல்லாம் கிடையாதுயா மனுஷனுக்கு மனுஷ சமம் பேச வேண்டாம் பணி செய்யவாரு அறிவுனாலே அதை இதை பேசாது வேலை பார்க்கவா அடிமை வேலைதான் பார்க்கணும் இங்கவா என்னமோ ஓலை இருக்கு நீலையை பார்க்க தகுதி உள்ளவன் அல்ல செய்ய தகுதி உள்ளவன் அந்த கடவனாரு செய்யத்தக்கவன் இவருக்கு கோபம் வந்துருச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு மாலை தொடராதானை வலிந்து பின் தொடரலுற்றார் மாலும் அயனும் அறியாத பெருமானை தொடர்ந்து பின்னால போய் விரட்ட ஒரேட்டம் எட்ட வல்லார் சுந்தரமூர்த்த நம்மளால முடியுமாந்துட்டல்லார்லையை புடுங்கினார் கிழிச்சு விட்டார் முறையிட்டான் முடிலாதான் கோபம் நடுவும்லமும் நடுவும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கம் நீத்த காரணன் அப்படியே கம்ப சித்திரான் அவன் முடிவில் ஓலமிட்டான் என்ன ஓலமிட்டான் என்னமிட்டான்னு தெரியுமா எப்ப இவன் ஓலையை கிழிச்சு விட்டான பாதகம் தெரிஞ்சுக்கிட்டு அடிமையின்னு எழுதிருக்கு இவன் அவசரப்பட்டு அதனால கிழிச்சு விட்டான் ஓலை விட்டான் முனிவரே நீங்க எங்க இருக்கிறீங்க நாம் இருப்பது திருவண்ணை நல்லூர் மெய்கண்டார் இருந்த பகுதி திருவண்ணை நல்லூர் மெக்கண்டாருடைய சமாதி கோயில் இருக்கிற இடம் திருவண்ணை நல்லூர் அந்த விழுப்புரம் போன அதை பார்த்துட்டு கிழவனார் செருப்பு போட்டுக்கிட்டு வந்தாரான் பழைய செருப்பு ரெண்டு செருப்பு அந்த கோயில் கும்பிடுறாங்க திருவண்ணை நல்லூர் விழுப்புரத்துக்கு பக்கத்துல ரொம்ப சீக்கிரத்திலே வந்துடலாம் பாண்டிச்சேரி போட பாதையில் சீக்கிரத்தில் வந்துடும் பன்ருட்டிக்கு முன்னால கிழித்ததுனாலே அடிமை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது நான் திருவண்ணை நல்லூர் காரன் அப்ப அந்த ஊர்ல ஒரு நீதிமன்றம் திருவண்ணூர் நீதிமன்றத்துக்கு போயாச்சு தங்கமான வார்த்தைகள் சாரச் சொன்னான் தெளிவா புரிகிறாங்க சொல்லிட்டான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னங்க நீங்க அடிமைங்கிறீங்க அடிமை மூணுக்குள்ள ஒண்ணு சொல்லுங்க என்ன மூணு ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அடிமையா இருந்த அனுபவ பாத்தியது இருக்கா பாட்டனார் கிட்ட பத்து வருஷம் அடிமையா இருந்தார் பன்னெண்டு வருஷம் அடிமையா இருந்தார் அனுபவ பாத்தியது சொல்றீங்களா ராமாயணத்தில் பதினாலு வருஷம் காடு சரிதானா மகாபாரதத்தில் பன்னெண்டு பிளஸ் ஒன்னு வருஷம் காடு ஏன் தெரியுமில்ல பதினாறு வருஷம் பரதன் கிட்ட ராஜ்யம் இருந்துருச்சுன்னா அனுபவ பாத்தியத படி ராஜ்யம் பரதனுக்கு சொந்தம் ராமன் வந்து கேட்க முடியாது இந்த விவரம் தெரிஞ்சவ கூணி அப்படி கேட்க சொன்னான் அடுத்த யுகம் இந்த யுகத்துக்கு அடுத்த யுகம் துவாபர யுகம் அதுல பதிமூணு வருஷம் வச்சிருந்தா அனுபவ பாத்தியதே அதனால துரியோதனை என்ன சொன்னா பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போ ஒரு வருஷம் அஞ்சாதவாசம் பண்ணு இது கலியுகம் பன்னெண்டு வருஷம் வச்சிருந்தா அனுபவாத்திய பதினாலு பனிரெண்டு ஆட்சியில் அப்படி ஒன்னும் கிடையாது ஆவணத்தில் ரெக்கார்டு இருக்கா இருக்கு அயல் காட்சியில் வேற யாராவது சாட்சி சொல்றாங்களா சாட்சி எல்லாம் இப்ப சொல்றதுக்கு ஆள் கிடையாது ஆவணத்தில் ரெக்கார்டு இருக்கு ஆட்சியில் ஆவணத்தில் அந்த காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவா என்ன அழகா சொன்னாரு சரட்டு சுந்தரமூர்த்தி பார்க்கிறார் அப்பவே ஒரு ஓலையை கிழிச்சுமே இந்த எடுக்க எடுக்க எடுப்பிலிருந்து ஓலை எடுத்துக்கிட்டே இருக்காரு என்னன்னு கேட்டா அது செராக்ஸ் காப்பி இதுதான் ஒரு ஜனல் முதாக்ஸ் காப்பி எடுத்தது சிவபெருமான் மூச்சிகள் கிழித்த ஓலை படிவோலை மாட்சிகள் காட்ட வைத்தேன் என்ற நன் மாயை வல்லான் அதான் வார்த்தை மாயை வல்லவன் அவன் ஓலை எடுக்க முடியாது எழுத முடியாதா ஓலையை உருகிட்டான் இவன் கிழிக்க கூடாது உறுதி கொடுத்த கையில தர்றேன் இவன் வாங்கி இதை கிழிச்சுட்டா நான் என்ன செய்யறது கிளிக்க மாட்டான் கொடுங்க வாங்கினார்கள் படித்தார்கள் தெளிவா இருக்கு அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை யார் எழுதுறா திருநாவலூரிலே வாழக்கூடியவன் வேதம் அறிந்தவன் ஆதி செய்வன் ஆரூரன் என்று எனக்கு பெயர் நான் எழுதக்கூடிய சிவபெருமானுக்கு மிஸ்டர் சிவபெருமான் என்ன பேரு வைக்கலாம் அவருக்கு எந்த பேரும் கிடையாதுங்க ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேன்கொட்டாமோ நீங்க வைக்கிற பேரு அவருக்கு பேரு நீங்கள் ராமசாமின்னா அவர் ராமசாமி நீங்கள் சிவபெருமான்னா அவர் சிவபெருமான் நீங்கள் மகாவிஷ்ணுன்னா அவர் மகாவிஷ்ணு நீங்கள் ஐயப்பன்னா அவர் ஐயப்பன் நீங்கள் முருகன்னா அவர் முருகன் நீங்கள் இல்லைன்னா அவர் இல்லை அப்படிதான் உன் மனசு எப்படியோ கடவுள் அப்படித்தானே நீங்க வைக்கிறதானே அவருக்கு பேரு இப்ப என்ன பேரு வச்சு கூப்பிட்டான் பைத்தியக்காரான் அதே பேரை பகவான் எடுத்துக்கிட்டான் திருவெண்ணெல்லூர் பித்தனுக்கு தன் பெயரை பித்தன் என்று ஆக்கி கொண்டான் பெருமுனி வெண்ணெ பித்தனுக்கு யானும் என்பால் வறுமுறை மரபுலோரும் வழி தொண்டு செய்தற்கு ஓலை நானும் என் வம்சத்திலே வரக்கூடிய எல்லோரும் இவருக்கு வழி தொண்டு செய்வதாக ஓலை எழுதி கொடுத்திருக்கிறேன் இருந்த புறமும் என்ன ரெக்கார்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்னால் இருமையால் உள்ளும் புறமும் ஒத்து எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என்ன நீங்க வயசான ஆளுக ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு உட்காந்துருக்கு வாங்கி பாருங்க வாங்கி ஆமாமா எங்க கையெழுத்து தான் எப்ப போட்டோம்னு தெரியல பறந்து போயிருதுல எப்ப போட்டம் தெரியல மேலும் சாட்சிக்கு தமிழ் மேல சொல்ற மேல்கள் கையெழுத்து சரிதான் என்றார்கள் ஏப்பா உங்க பாட்டனார் கையெழுத்து போட்டிருக்காரே இது உங்க பாட்டனார் கையெழுத்து தானா சிவபெருமான் தடுத்தார் இவனுக்கு பாட்டனையே தெரியாது கையெழுத்து எப்படி தெரியும் நிறுத்து பாட்டனார் முன்னாலே வேற ஏதாவது பழைய பத்திரத்தில் கையெழுத்து போட்டு எடுத்து ஒப்பிட்டு திருநாவலூர் ஆதிசை உடனே எடுத்துட்டு வா அந்த ஆளு அப்பவே போய் மேல பணம் வாங்காம கீழே பண வாங்காம உடனே போய் எடுத்து கொண்டாந்து இந்தியாவில் மரம் உடனே கொண்டாந்து விடுத்து விட்டான் அலுவலகத்துல கூட தள்ளுன்னு போட்டிருக்காங்க ஒரு போடு இந்தியாவில் தெரியுமா அவங்களுக்கு தள்ளுனா என்ன அர்த்தம் வந்தது மொழிவினென்றான் வலிய ஆட்கொள்ளும் கொள்ளல் வாங்கி பார்த்தார்கள் ஆரூரா நீ தோற்றாய் கழவனார் ஜெயிச்சிட்டார் உங்கள் தாத்தா கையெழுத்து இது என்ன சொல்ற முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன இசையுமோ நான் இவருக்கு அடிமையாக எந்த ஊர்னு சொன்னீங்க திருவண்ணல்லூர் இந்த ஊரு ஆமா உங்க வீடு எங்க இருக்கு காட்டுங்க இன்னும் தெரியாதா உங்களுக்கு தினமும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறீங்க இன்னும் தெரியாதா உங்களுக்கு ல்லூர் கோயிலுக்குள்ள போனார் திருவருள் துறையே புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார் திருவருட்துறை கோயிலுக்குள்ள போனார் சாமியா காணும் எல்லாம் ஆச்சரியப்பட்டான் பார்க்கிறான் மேலே சிவபெருமான் அம்பாலோட காட்சி கொடுக்கிறார் விடையிலே சிவா நீயா பகவானே உன்னை தெரியாம பைத்தியகாரான திட்டி விட்டனே நான் எவ்வளவு மோசமான ஆளு ஒழுந்து முட்டிக்கிட்டு அழுதான் பரவால்ல», அதனால ஒன்னும் தப்பு இல்லை நம்மளை பல பேர் இதுவரைக்கும் திட்டிருக்கான் இனிமேலும் திட்டப்போறான் அதை பத்தி கவலையே கிடையாது திட்டத தமிழ்ல திட்டனான்னா எனக்கு போதும் மொய்தார் அணிகுழல் வண்டியை வேட்டவன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாட வைப்போன் என்ன தமிழ்ல திட்டத்தும் மற்ற மொழியில திட்ட நீ இப்ப என்ன பாடு எப்படி பாடுறது எனக்கு ஒன்னும் பாட தெரியாதே எப்படி பேசினேன் அப்பவே தெரியாம பைத்தியக்காரான்னு சொல்லிட்டேன் அதுதான் என் பேரு அதை வச்சே பாடு பித்தான்னு பாடு பித்தா சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் நான் அது இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா என் பெருமானே பித்தா பித்தா பெரைசூடி ஏன் தெரியுமா பித்தன் ரொம்ப அருமையான வார்த்தை பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுமா அம்மாவை பையன் அடிச்சுட்டான் அம்மா அடுத்த விட்டுக்காரிகிட்ட வந்து என்ன சொல்றா என் பையன் நல்ல பையதான் ஒரு காரன் அடிக்க மாட்டான் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்திய கூட்டியா இருந்தனே அவ சொல்லித்தான் அடிச்சுட்டான் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்புறி பாவம் ஆனாலும் இந்த தாய் மனசு பிள்ளைய கொஞ்சம் கூட கோபத்துக்கு அவன் தப்பு பண்ணி நினைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது அதான் பெத்த மனம் வித்து பிள்ளை ஒருத்த அம்மாவை அடிச்சு வரட்டுட்டான் வீட்டு பக்க வந்தீங்கன்னா கிளவியும் சாக்குறத மண்டை உடஞ்சி வகுட்டேன் கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்கா கோயில் கொடுக்குற உண்டை கட்டியை சாப்பிட்டு இவன் வீட்டில் டிரைவரு சமயக்காரன் அத்தனை பேருக்கு சாப்பாடு நடக்குது ஒரு நாள் யாரோ சொன்னாங்க உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை எட்டு நாளா ரொம்ப ஆபத்து டைஃபாய்டுங்கிறாங்க ஐயோ நான் பார்க்கணுமே ஓடி வந்தா இங்கே எடுக்கிற வேலைக்காரன் வாட்ச்மேன் விரைட்டு விட்டான் கிளவி வந்தாயம் உடம்பு போயிரும்போ அடிச்சு விட்டுட்டேன் வந்துட்டான் பத்து நாள் ஆச்சு இன்னைக்கு கோயில்ல பேச்சு சேக்கரார பத்தி யாரோ ஒருத்தர் பேசுறானா உன் பிள்ளை கேட்கறதுக்கு வருவான்னு நாங்க கிளவி அங்கே இருந்து புறப்பட்டு கோயிலுக்கு வந்துட்டான் கோயிலுக்கு வந்து காத்து கிடைக்கிறா எதுக்கு பிள்ளைய பார்க்கணும் என் பிள்ளைய பார்க்கணும் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும் அவன் கம்பீரமா வந்தான் இவளை கண்டுக்கவே இல்லை இவ ஒரு தரம் பார்த்தா பரவாயில்ல காய்ச்சல் எல்லாம் தனிச்சு போச்சு போல இருக்கு திரும்பி போயிட்டா என்ன புரியுது இடத்துக்கு நீ வரலன்னா நீ வர்ற இடத்துக்கு நான் வர்றேன் அந்த அம்மா நான் இருக்கிற இடத்தை தேடி மகனே நீ வரல இல்ல நீ வர்ற கோயிலுக்கு நான் வர்றேன் அது மாதிரி சிவபெருமான் நான் இருக்கிற கோயிலுக்கு நீ வரலன்னா ஒரு நாளைக்கு நீ கடைசியா வருவில அந்த சுடுகாட்டுல நான் போய் நிக்கிறேன் வாய்யா நாட்டுல இடமில்லாமட்டு அங்க நான் இதான் பித்து சிவபெருமானுக்கு பைத்தியகாரன் பேரு ஏன் தெரியுமாத்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அகிலாண்டேஸ்வரி மாலைன்னு திருவானை காவல் பாடினாரு அகிலாண்டேஸ்வரிய பார்க்கணுமே நீங்க அட்ட சித்தினருள விரு கட்டிய பொ அண்ட கோல்டும் நாயகி என் கழகா நிற்பார் அவ ஐதீகம் அர்ச்சகர் புறவைய கட்டிக்கிட்டு போய் தீபம் காட்டுவாள் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணக்கூடிய கண்ணியாக இன்றைக்கும் நிற்கிறாள் அகிலாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரி அங்க பாடுறார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் தாயே உங்க வீட்டுக்கார ஒரு பைத்தியம் முறை முடிஞ்சிடும் ஊர்களும் வாழ்க்கை அப்படி ஆகி போச்சு கடப்பாட நீச்சு என்ன ஆகும் முறை தூக்கிவிடும் மனுஷன் விழுந்தான் மூணாவது முறை முடிஞ்சு கங்கை விழுந்தவன காப்பாத்துவான் இவன் தலையில வச்சிருக்கையை ஆயிரம் முறை காப்பாத்துற ஒன்ன இடது பாகத்துல வச்சிருக்கேன் இந்த ஆளு பைத்தியக்காரன் தானே ஒன்னையில் தரையில திருச்சி வைக்கணும் நிதானமா பெரியாளு அளவரு பிழைகள் பொறுத்தருள் நின்னை அணி ஒரு பாதியில் வைத்து தளர் பிழை மூன்றே பொறுப்பவள் தன்னை சடை முடி வைத்தனன் அதனால் பிளவியல் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் பெற்றான் களமர் பொய்களி சூழ்திரு ஆனை கா அகிலாண்ட நாயகியே எம்பெருமானே அற்புதப்பல ஆவணங் காட்டி அடியனேனை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லார்னை அமுதை நாயினேனை மறந்து நாயினேன் உன்னை மறந்து என் நினைக்கேனே கண்ணீர் விட்டு அழுதார் சுந்தரமூர்த்தி எல்லாம் மறந்து போச்சு ஆமா அந்த பொண்ணு என்னாச்சு இவர் வாடு புறப்பட்டு வந்துட்டார் இவர் கூப்பிட்ட ஒன்ன பின்னாலே வந்தார் இப்ப ஊர் ஊரா போறார் கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணி ஒரு பொண்ண உட்கார வச்சாங்களே அந்த பொண்ணு என்ன ஆனா சொல்லணுமா வேண்டாமா நினைப்ப சொல்றார் நம்மளா இருந்தா உத்துருவான் சரிதாங்க அந்த பொண்ணு என்னிமே நமக்கு தேவையில்லை ஏதோ ஆயிட்டா விடுங்கன்னு அழகா சொல்றார் சடங்கவி சிவாச்சாரியார் மகள் இவரையே நினைந்திருந்து சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றாய் சிவலோகத்துக்கு எளிதாக போய் சேர்ந்து விட்டாள் வேற கல்யாணம் கிடையாது ராமலிங்க சுவாமிக்கு கல்யாணம் பண்ணாங்க சொந்த அத்தா பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு முதல் இரவு ராமலிங்க சுவாமி உட்கார்ந்தார் அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிது உட்கார்ன்னார் கீழே உட்கார்ந்தா அவளைதான் முகத்த ஒரு பார்த்தார் அருள் பொழியக்கூடிய கண்கள் ராமலிங்க சுவாமிக்கு அவளை பார்த்தபடி நம வாழ்க நாதான் தாழ்வாள இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க படிக்க ஆரம்பிச்சுட்டார் முதல் பாட்டு சிவபுராணம் இரண்டாவது பாட்டு கீர்த்தி திருதகவல் மூணாவது திருவண்ட பகுதி நாலாவது போற்றி திருதவல் அஞ்சாவது திருச்சதகம் ஆறாவது நீத்தல் விண்ணப்பம் ஏழாவது திருவம்பாபை எட்டாவது திருவம்மானை அதுக்கப்புறம் திருப்பொச்சுண்ணம் திருப்புவல்லி படிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தது அம்பத்தோராம் தலைப்பு அச்சோ பதிகம் கடைசி பாட்டு செம்மை நலம் அறியாத சிதடருடும் திருவேனை மும்மை முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே திருவாசுரம் முழுக்க படித்ததா அர்த்தம் முதல் பாட்டில் ஒரு நாலு வரியும் கடைசி பாட்டில் ஒரு நாலு வரியும் சொல்லி இருக்கிறேன் நாளைக்கு நல்ல நாள் ஆருதுரா தரிசனம் ராத்திரி இன்னைக்கு ராத்திரி ரெண்டரை மணிக்கு அபிஷேகம் நாளைக்கு காலம்பட நடராஜ பெருமான் திருவீடி குலாம் திருவாதிரி நட்சத்திரம் மத்தியானம் ஒரு மணியிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இங்கே திருவாசகம் முற்றுகோதல் நிகழ இருக்கிறது ஒரு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள முடிச்சாத்தான் ஏழு மணிக்கு இந்த கதையை ஆரம்பிக்கலாம் ஆக திருவாசகம் முற்றுகோதல் நாளைக்கு சிங்கப்பூரில் நம்முடைய ருத்ரகாளியம்மன் சன்னிதானத்தில் நடக்க இருக்கிறது திருவாசகம் படிச்சு முடிச்சார் நம்ம சுவாமி முடிஞ்சது விடிஞ்சது அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு இவருக்கம் இவருக்கு முன்னாலே அந்த பொண்ணு ஆண்டவன் திருவடி சேர்ந்து விட்டான் இவரையே நினைச்சு ராமலிங்க சுவாமியை நினைச்சு அந்த பொண்ணு இவருக்கு முன்னாலே ஆண்டவன் திருவடி சேர்ந்து விட்டார் சாமி சொன்னாங்க ஒரு துண்டு போர்த்தி இருப்பார் எப்பவும் உடம்ப காட்ட மாட்டான் அது பிரணவதேகம் நெருப்பினால் எரிக்கப்படாதது தண்ணீரால் நினைக்கப்படாதது காற்றினால் உலர்த்தப்படாதது புகைப்படத்துக்கு அகப்படாதது உடம்பு அது தெரியாம போர்த்தி இருப்பார் ஒரு துணி எடுக்கவே மாட்டார் இந்த பண்டாட்டி இறந்த உடனே இந்த துணி எடுத்த போர்த்தி அவளை அடக்கம் பண்ணுங்கள் எதுக்கு சொல்ல வந்தேன் ஆண்டவனை பிடிச்சு சுந்தரமூர்த்தி சுவாமியை விட ஆண்டவன் அடியாரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிடித்து கொண்ட மனைவி சீக்கிரம் மோட்சத்துக்கு போய்விட்டாள் அதனாலே ஆண்டவனை விட ஆண்டவன் அடியார்களை பிடித்துக் கொள்வது சிறப்பு அடியார்களுக்கு சிறப்பா அடியார்கள் கொட்டு அம்மாக்களுக்கு சிறப்பா அடியாருக்கு சிறப்பா அடியார் மனைவிக்கு சிறப்பா அடியார் ஆண்டவனுக்கு தொண்டு செய்கிறார் அடியார் மனைவி இந்த அடியாருக்கும் தொண்டு வண்ணி ஆண்டவனுக்கும் முதல் மரியாதை அவளுக்குத்தானே குங்கிலிய கலைய நாயனாருக்கு கிடைக்காத கனவு காட்சி குங்கிலிய கலைய நாயனார் பொண்டாட்டிக்கு கிடைச்சது பின்னாலே வரலாறு வர்ற பொழுது பார்ப்போம் சரங்கவி சிவாச்சாரியார் மகள் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றாள் இவர் புறப்பட்டார் போயிட்டு இருக்கார் திருவதிகை வீரட்டானம் மிதிக்க அஞ்சினார் ஏன் திருவதிகை வீரட்டானம் நம்முடைய அப்பர் பெருமானுடைய ஊர் கூற்றாயினவாறு விளக்ககிரே பாடிய திருத்தலம் இந்த தலத்தை நான் மிதிக்க கூடாது வெளிய நின்னே பாடுறார் பாடிட்டு அடுத்த ஊருக்கு போறார் பக்கத்துல சித்த வட மடம் ராத்திரி படுத்துட்டார் ஆண்டவனை ராத்திரி தூக்கம் வரலன்னா கடவுள் திருவடியில தலைய வச்சு படுத்து இருக்கிறோம் சிவா சிவா சிவான்னு சொல்லுங்க தூக்கம் கரெக்டா வரும் இதெல்லாம் சில மந்திரங்கள் ஆண்டவனை நினைச்சு தூக்கம் சுகமா வரும் படிக்கிற பிள்ளைகளுக்கு புஷ்கத்தை எடுத்து வச்சாலே தூக்கம் வர அது வேற விஷயம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு இதை கொஞ்சம் ஒரு பத்து முறை சொல்லுங்க தூக்கம் சுகமா வரும் மாத்திரையெல்லாம் போட்டா மயக்கம்தான் வரும் தூக்கம் வராது நம்ம நினைச்சுட்டு தூங்குறோம் தூங்குறோம்னுட்டு அது மாதிரி படுத்தார் நிம்மதியா தூங்கிட்டார் கவியரசு கண்ணதாசன் மாதிரி தூங்க முடியாது ஒன்பதரை மணிக்கு கூட்டம் இருக்கும் இவர் ஒன்பதரை வரைக்கும் நல்லா தூங்குவார் காலையில நிகழ்ச்சி பச்சவன் தடுமாறி போவேன் வந்து எழுப்பி இவரை எழுப்பி உட்கார வைக்கிறதுக்குள்ள வேறுபாடு ஆயிரும் அதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சா முகத்துல தண்ணி அள்ளி தொழிப்பார் அப்படி தொடப்பார் அந்த வேட்டியை இழுத்து சொருகு மேடையில் போய் உட்காருவார் பேச ஆரம்பிச்சா ஐயாயிரம் பேரும் மகுடி வசப்பட்ட பாம்பு மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டு அது மாதிரி தூக்கம் சில பேருக்குத்தான் வரும் இவருக்கு தூக்கம் வந்தது படுத்தார் தூங்கிட்டார் யாரோ மீதிக்கிறாங்க அழுத்தமா யார் தலையில மிதிக்கிறது மடத்துல ஒரு கிழவனார் ஒருத்தர் காலை ஒரு தலையில படுறாப்புல கரெக்டா படுத்து கிடக்கிறாரு ஓ வயசான மனுஷன் விலகி போய் படுத்தார் அரை மணி நேரம் ஆச்சு அங்கேயும் வந்து மிதிக்கிறாரு இந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாதா நம்மளை மிதிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தாரா மூணாவது இடத்துல போய் படுத்தார் அங்கேயும் மிதித்தார் என்னை பலகாலம் மிதித்தனையே நீ யார் அப்படின்னு கேட்டார் என்னை அறியாயோன்னு வரைஞ்சிட்டான் வாரியார்சாமி எழுதுகிறார் உலகம் கடவுளை தேடுகிறது கடவுள் இவரை தேடி வந்து இவர் தலையில் திருவடி சூட்டுகிறார் திருவடி கிடைக்குமா அப்பொரு சுவாமி அழுதாரே பகவானே திருவடி வேணும் உன் திருவடியன் தலைமேல் பட வேண்டும் நல்லூருக்கு போய்தான் திருவடியன் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெறுமானார் நல்லவாரே ஆண்டவன் திருவடி தலையில கிடைக்கணும்னா அதுக்கு எத்தனையோ காலம் தவம் பண்ணி இருக்கணும் சுந்தரமூர்த்தி சுவாமியை தேடி வந்து கடவுள் தலையிலே திருவடி வைக்க தம்மானை அறியாத சாதியாளரை ஐயோ இப்படிப்பட்டவனா நான் போயிட்டனே என்று அழுதார் அரட்டினார் புறப்பட்டார் திருமாணி குடியை கும்பிட்டார் திருத்தணை நகருக்கு போனார் சிதம்பரத்துக்கு போயிட்டார் இருக்கிறோம் இந்த நேரம் அங்க தேர் ஓடிட்டு இருக்கிற நேரம் சிதம்பரம் கோயில்ல நடராஜா இன்னைக்குத்தான் வெளியில வருவார் அவர் வருஷத்துல ஒரு மூணு நாலு நாள் தான் வருவார் மத்த நாள்ல வரமாட்டார் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன் வெளியில சொல்லிவிடாதுங்க ஒரு முறை இந்த மாதிரி நேரத்தில் முதல் நாள் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சிதம்பரத்தில் கோயில்ல முடிச்ச உடனே ஐயா நீங்கள் கோழிக்குள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க உள்ள போறேன் நடராஜாவுக்கு வெள்ள வேட்டியை போட்டு உடம்பு பூரா கட்டிருக்காங்க முகம்தான் தெரியுது அந்த தீட்சிதர் ரொம்ப புண்ணியவான் நமக்கு வேண்டியவர் கிட்டக்க போய் கேட்கிறேன் என்ன கட்டி மூணு நாளா அலங்காரம் பண்ணி இருக்கும் மதிப்புள்ள வைரம் அவர் உடம்பில் இருக்கு அவரது வைரங்க ராஜாக்கள் கொடுத்தது பத்திரமா அந்த புண்ணியவான்கள் பாதுகாக்கிறார்கள் இப்போ இப்போ போன வருஷம் யோசிச்சு பாருங்க அந்த புண்ணியவான்கள் பாதுகாக்கிறார்கள் நானூறு கோடி மதிப்புள்ள வைரம் நாங்கள் மூணு நாள் அலங்காரம் பண்ணி இருக்கிறோம் இதை எப்போ சார் எடுப்பீங்க நாளைக்கு காலையில் தேருக்கு போற அது வந்து மாசி மாதம் ஆனி மாதம் மக நட்சத்திரம் ஆனி மகத்தன்னைக்கு அங்கே நடராஜா வெளிப்படுவார் மறுநாளைக்கு தேர் மாணிக்க வாசகர் குரு பூஜை நான் போனேன் அந்த எல்லா ஆடைகளையும் எடுத்துட்டு பார்த்தா சும்மா நடராஜா பல பல பலரும் இருக்காரு வைரங்களை விட நடராஜா முகம் பல பல இருக்கு என்று வந்தாயனும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே எப்பட நல்லா இருக்கியா அப்படிங்கிறாரா துனித்த உருவமும் பனித்த சடையும் இனித்தமுடைய பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்தும் வேண்டுவது இந்த மாநிலத்தே அந்த நடராஜாவை போய் சுந்தரமூர்த்தி சுவாமி பார்க்கிறார் சிதம்பரம் கோயில்ல நாலு வாசல் நான்கு அடியார்கள் நாலு பக்கம் போய் கும்பிட்டார்கள் சுந்தரமூர்த்தி வடக்கு வாசல் வழியா வந்தார் சம்பந்த சுவாமி தெற்கு வாசல் வழியா வந்தார் மாணிக்க வாசல் வழியா வந்தார் மேற்கு வாசல் வழியா வந்தார் அடைகிறதுக்கு நாலு வழி ஆண்டவன் என் தந்தை நான் பிள்ளை அதுக்கு பேர் சற்புத்திர மார்க்கம் திருஞான சம்பந்தர் போன வழி ஆண்டவன் எனக்கு தலைவன் நான் அவனுக்கு தொண்டன் அப்புர் சுவாமிகள் போன வழிண்டி சுவாமிகள் வழிண்டி சாசக சுவாமிகள் போன வழி அதான் நாலு வாசல் சிதம்பரம் கோயில்ல நாலு பேர் வடக்கு வாசல் வழியா உள்ள போனார் நடராஜாவை பார்த்தார் இல்ல ஐந்து பேர் அறிவு கண்களே கொள்ள மெய்வாய் கண் மூக்கு செவி மெய் செயல்படலை கண் நல்ல செயல்படுது மூக்கு காது வாய் இல்லை எல்லாத்தையும் கண்ணு வாங்கி வச்சுருச்சு ஏன் பார்க்க தகுந்த பொருள் எதிர்த்தாப்பல் இருக்கிற பொழுது எல்லா ஆற்றலையும் வாங்கிக் கொண்டு கண்ணார கண்டேன் கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே ஐந்து பேரறிவங்க அகங்காரம் வா எல்லாத்தையும் மனசு வாங்கி வச்சு மனசு முழுக்க நடராஜா ராஜசம் தாமசம் சாத்திகம் வா ராஜசம்னா வீரம் சாத்திகம்னா நல்ல அமைதி தாமசம்னா சோம்பேறித்தனம் கும்பகர்ணன் தாமசம் ராவணன் ராஜசம் விபீஷண சாத்திகம் எல்லத்தையும் சாத்திகம் அமைதி வாங்கி கொண்டது சிந்தையே ஆக குணம் மூன்றும் திருந்து சாத்திவிகமே இந்து வாழ் சடையான் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாரிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் வந்த பேரின்பல்லம் நடராஜாவை பார்த்ததுனாலே வந்த பேரின்ப வெள்ளம் இன்னைக்கு ராத்திரி உத்தரகோஷம் அங்கையிலே நடராஜாவுக்கு அபிஷேகம் சந்தன சாந்தின் சுந்தரனாய் காட்சி அளிக்கிற பெருமானுக்கு சந்தனத்தை எடுத்து இன்னைக்கு ராத்திரி அபிஷேகம் உத்தரகோஷம் அங்கையிலே நம்ம சிதம்பரத்தில் இருந்து எல்லா ஊரையும் தரிசனம் பண்றான் தேவகோட்டையிலே சட்டிச்சாமின்னு ஒரு புண்ணியவார் பரம எல்லா வீட்டுக்கும் போவார் சட்டிய தலையில கவுத்துட்டு படுத்துடுவார் அதான் அவருக்கு தலையணே எங்க வீடு ஒரு பழைய வீடு பெரிய திண்ணை எங்க தாத்தா முதற் கொண்டு ஒரு பதினஞ்சு பேர் அந்த திண்ணையில படுத்து அந்த காலத்துல வீட்டுல எல்லாம் திண்ணை வச்சு கட்டுவாங்க இந்த வழி போக்கர்கள் கொஞ்சம் இருந்து ஓய்வெடுத்துக்கிட்டு போகட்டுமேன்னு ஒரு புண்ணியம் இப்ப திண்ணையெல்லாம் இடிச்சுபுட்டு நாயகட்டி வச்சுக்கிட்டான் ஒரு பெயர் வரப்படாது நம்ம வீட்டு பக்கம்னு ஏதோ நமக்கு ஒரு புண்ணியம் அப்படியாகி போச்சு திண்ணையில பதினஞ்சு பேர் படுத்து கிடக்குறாங்க சட்டி தலையில சக்தியை கவுத்துக்கிட்டு ஓரத்துல தரையில படுத்து கிடக்கிறாரு ஒருத்தர் சொல்றார் இன்னைக்கு ஆருந்துரா தரிசனம் ராத்திரி ரெண்டு மணிக்கு திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில்ல நடராஜாவுக்கு அபிஷேகம் வாணிக்க வாசகருக்கு உபதேசம் நம்மதான் பார்க்க முடியாம தேவ கோட்டையில படுத்து கிடக்கிறோம் சாமி சட்டிச்சாமி காதலி இந்த வார்த்தை விழுந்தது தள்ளிப்படுங்க என்றார் தள்ளி படுத்தாங்க அந்த பாயில இவர் போய்படுத்தார் பாயின்னு அந்த ஊர்ல உள்ள பாய் அதுல போய் ஓரத்தில இவரு படுத்தார் எல்லாரையும் கண்ணை மூடிக்கிடுங்க எல்லாம் கண்ணை மூடினாங்க ஓம் நம சிவாய ஓம் நமவாய ஓம் நம சிவாய கண்ண தரங்க எல்லாரும் திருப்பெருந்து ஆவுடையார் கோயில் இருக்கிறாங்க அபிஷேகத்தை பாருங்கள் குருந்த மரத்தின் கீழ் எம்பெருமான் உபதேசம் பாருங்கள் எல்லாம் அபிஷேகமும் முடிஞ்சுது காலையில அஞ்சு மணி திரும்ப படுங்கள் படுத்தார்கள் கண்ணை மூடிக்க முடினார்கள் விழித்தார்கள் தேவக்திகள படுத்து கிடக்கிறாங்க நடந்த நிகழ்ச்சி எங்க தாத்தா ஒருத்தர் அப்பாவுக்கு அப்பா அதனாலதான் அந்த நிகழ்ச்சியை அவ்வளவு தெளிவாக சொல்ல கேட்டு சொல்லுகிறேன் பெருமான் அவளது அற்புதமான அலங்காரம் பார்த்தார் கும்பிட்டார் சிவபெருமான் சொன்னார் திருவாரூருக்கு வா அங்க ரொம்ப வேலை இருக்கு உனக்கு திருவாரூருக்கு வா புறப்பட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமி பக்கத்தில் சீர்காழி சீர்காழி என்பது பனிரெண்டு திருப்பெயர்களையும் பிரம்மபுரம் சீர்காழி தோனி வெங்குரு பூந்தராய் நிறைய பேர் அதுக்கு போறார் குதிக்க கூடாது திருஞான சம்பந்தர் கால் வைத்த இடம் திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த இடம் திருஞான சம்பந்தர் பால் குடித்த இடம் திருஞான சம்பந்தர் நிறைய பாடிய இடம் சீர்காழி எல்லையிலே நிற்கிறார் சிவபெருமான் காட்சி விடுத்தார் நீ கோயிலுக்குள்ள வராட்டி நான் உங்கிட்ட வர்றேன் மலை முகமது விடம் செல்லாவிட்டால் முகமது தான் மலையிடம் செல்ல வேண்டும் அற்புதமான வாக்கு திருப்பாட்டு முடிஞ்சது புறப்பட்டார் திருவாரூருக்கு வந்துட்டார் சிவபெருமான் அடியார்கள் கனவுல போய் காட்சி கொடுக்கிறார் பெரிய புராணத்தில நிறைய கனவு இப்ப சொல்றது கனவு நம்பர் ஒன்னு சிவபெருமான் அடியார்களுடைய வீட்டில காத்திரி தூங்குற பொழுது கனவுல போய் காட்சி கொடுக்கிறார் கடவுள் கனவுல வருவாரம் நம்ம நினைச்சோம்னா சத்தியமா வருவார நம்ம அவரை தவிர கண்டதையெல்லாம் நினைக்கிறோம் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி ஓடுது படுத்து தூங்குற பொழுது டிஷியம் டிஷியும்னு யாரோ குத்துராப்புல இருக்கு வேற என்ன பண்றது நீங்க நினைச்சு படுங்க சிவபெருமான் கனவுல காட்சி கொடுப்பார் பண்ணேறு மொழியடியார் கண்ணேறுபடும் என்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை இதோ கனவுல பார்த்தா கூட என் கண்ணு பற்றுமுன்னா காட்ட மாட்டேங்கிறேன் யாரு கேக்கிறா ராமலிங்க சாமி கேட்கிறார் கண்ணேறுபடும் என்றோ கனவிலேனும் காட்டென்றால் கருணை இதோ விண்ணேறு மறிமுதலோக்கரிய விளக்கே என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே தண்ணே தணிகை மணியே ஜீவ சாட்சியாய் நெறிந்தருளும் சகச வாழ்வே பெருமான் காட்சி கொடுக்கிறான் எல்லாருக்கும் சந்தோஷம் என்ன செய்யணும் ஆறாத காதலுடன் நாம் அழைக்க ஆரூரன் வருகின்றான் எதிர்கொண்டு அடையுங்கள் ஆறாத காதலோடு வர்றான் நான் கூப்பிட்டேன் ஆத காதலுடன் கூப்பிட்டவருக்கும் நாம் அழைக்க அவன் மேலே உள்ள ஆராத காதலோடு நாம் அழைக்க அவன் வருகின்றான் சென்று அடைமின் ஒன்னு போய் கூப்பிடுங்க வழியில வந்துட்டு இருக்கான்னு பேரு நாம கூப்பிட்டான் வந்திருக்கிறான் இவர் இங்க பாடிக்கிட்டே போறார் சந்தம் பல எனக்கு சந்த பாட தெரியாது சார்ந்தவர் தம் அடி சாரேன் ஆண்டவனைச் சார்ந்தவர்கள் திருவடியை நாம் போய் புடிச்சது கிடையாது முந்தி பொறுவிடையேறி உலகம் திரிவானே பெருமான கண்ணி என் அப்பா சிவபெருமான் அவர் இருக்கது ஆரோர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எல்லாரையும் ஆளக்கூடிய பெருமான் நான் ஒன்றும் பற்றாதவன் என்னையும் ஆழ்வரோ கேளீர் எம்பெருமானே எனக்கு நீ அருள் செய்வாயா என்று கேட்டு பாடினாரா வந்தார்கள் அழைத்துக் கொண்டு சென்றார்கள் உள்ளே அனுப்பினார்கள் பெருமான பார்த்தார் திருவாரூர் தியாகராஜ பெருமான பார்த்தார் தியாகராஜ பெருமான் யாரு தெரியுமோ சிவராத்திரி அன்னைக்கு சிவனும் அம்பாலும் உட்கார்ந்து இருக்கிற பொழுது வில்வ மரத்துக்கு மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்தது குரங்கு சும்மா இருக்காது ி போதுன்னு அம்பாள் திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் கடைக்கன் பார்வை பட்ட உடனே குரங்குக்கு ஞானம் வந்தது கீழே இறங்கி கால்ல விழுந்தது அம்பாள் கடைக்கண்ணுக்கு அவளது ஆற்றல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா நல்லா தரும் கீழே வந்தது கும்பிட்டு கால விழுந்தது சிவராத்திரி அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வில்வத்தினாலே அர்ச்சனை பண்ணதனாலே நீ மகாராஜாவாக பிறப்பாய் சிவபெருமான் குரங்கு சொன்னது உங்கள் கட்டளை மகாராஜாவை எங்கேயோ தசையை எடுத்து முகத்தில் போட்டு அழகு மாதிரி காமிச்சுக்கிறான் கேட்கிற ஆமா அப்பத்தான் அடுத்த பிறவியிலே போன பிறவி குரங்கா இருந்தோம் சிவபெருமானு புத்தி இருக்கும் நமக்கெல்லாம் அப்படி இருந்தா என்னென்னவா இருந்திருப்போமோ போன பிறவியிலே கழுதையா இருந்தவோ பன்றியாயிருந்தவோ குரங்காய் இருந்தவோ முதலையாய் இருந்தவோ யானையா இருந்தமோ நரியா இருந்தவோ யாருக்கும் தெரியாது யோகிச்சு பாருங்க குரங்கு முகத்தோட பிறந்தது கையிலே குந்தம் என்ற ஈட்டியோடு பறந்தது புசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர் கொடுத்தான் முசுன்னா குரங்கு குந்தம்ன்னு அந்த ஆயுதம் புசுகுந்தன் பேரு கரூர்ல வந்து பிறந்தார் அதாவது மதுரைக்கு பக்கத்திலே கரூர் கரூர்னு பேரு கரூர்ல வந்து பிறந்தார்ந்த சக்கரவர்த்தி மிகப்பெரிய சக்கரவர்த்தி தேவேந்திர கால்ல வந்து விழுந்தான் ஒரு அசுரன் மிகவும் தொல்லைப்படுத்துகிறான் நீங்கள் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்துக்கு போனார் அசுரனை வெற்றி கண்டார் அசுரன் இறந்தான் தேவேந்திர காலில் விழுந்தான் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோன்னா ரொம்ப ஆபத்து அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது என்ன கேளுங்கோ இவர் அழகா கேட்டார் நீ வச்சு வழிபாடு பண்ற தியாகராஜ மூர்த்தியை கொடு அது என்ன தியாகராஜ மூர்த்தி பெருமாள் மாதவன் திருமால் மானசல வச்சு கும்புற்ற மூர்த்தி முச்சி மேலையும் கீழையும் போற மாதிரி தியாகராஜ சுவாமி நடனம் மேலையும் கீழையும் ஆடுவார் சிதம்பரம் நடராஜா பக்கவாட்டில் போயிட்டு வருது பாருங்க அப்படி திருவாரூர் தியாகராஜா நடனம் அது பூ அம்பலம் இது பொன்னம்பலம் இந்த ரெண்டு நடனமும் காணக்கண் கோடி வேண்டும் திருவாரூர் பெருமான் அது மாதிரி நடனம் வழிபாடு எம்பெருமான போய் பார்த்தார் கும்பிட்டார் தியாகராஜாவை கும்பிட்டு நான் அந்த வரலாற்றுக்கு போறேன் எந்த வரலாறுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி வரலாற்றுக்கு என்ன கேட்டார் இந்திரன் கிட்ட போய் என்ன கேட்டார் நீ வச்சு பூஜை பண்ற தியாகராஜ மூர்த்திய குடு திருமால் உனக்கு கொடுத்த தியாகராஜ மூர்த்திய குடு அசந்து போனான் கும்புடுற மூர்த்தியை கொடுக்க முடியாதே சொல்லிட்டுமே என்ன பண்றது நம்ம பண்ற ஃபராட அவனும் பண்ண ஆரம்பிச்சான் தேவேந்திரனுக்கு சைவத்தில் மதிப்பு கிடையாதுங்க நினைப்பில் வச்சு வேதத்துல மதிப்பு உண்டு கொஞ்சம் கொஞ்சம் திருவள்ளுவர் தூக்கி எரிஞ்சுட்டார் இந்திரனே சாளுங்கரின்னு அடிச்சுட்டு கூப்பிட்டாரு யோசிச்சு பாருங்க நமக்கு மதிப்பே கிடையாது இந்திரனுக்கு என்ன பண்ணனா ஆறு டூப்ளிகேட் தயார் பண்ண நாசிக்கில் அடிக்கிற நோட்டை விட கோயம்புத்தூர்லையும் சிவகாசியிலையும் அடிக்கிற நோட்டு சுத்தமாகவே இருக்கு இந்தியாவில் என்ன ப்ளிகேட் நல்லாவே இருக்கும் ஆறு மூர்த்தி பண்ணனா தியாகராஜ மூர்த்தியும் எடுத்துக்காவி ஏழு மூர்த்திய கொண்டாந்துட்டான் சிவா சிவா சிவா சிவா சிவா முதல் மூர்த்தி ஒன்னும் ரியாக்ஷன் இல்லை ரெண்டாவது மூர்த்தி மூணாவது மூர்த்தி நாலாவது மூர்த்தி அஞ்சாவது மூர்த்தி இழுத்துது கண்ணீர் வந்தது மெய்மயிர் செதிர்த்தது விதிர் விதிப்பு எய்திற்று இந்த மூர்த்தி வேணும்னு எடுத்துக்கிட்டான் அவரு தான் தேவேந்திர ஏழு மூர்த்தியும் எடுத்துக்கிட்டு தியாகராஜாவையும் எடுத்துக்கிட்டு வந்தார் ஏழு ஊர்ல வச்சார் ஒரிஜினல் மூர்த்தியை வச்ச ஊர் திருவாரூர் நாகப்பட்டினத்துல இருக்கு நம்ம அது தவிர திருக்காராயர்ல இருக்கு இருக்குனீஸ்வரன் வேதாரண்யத்தில் இருக்கு திருவாரூர் பெருமான் தியாகராஜ பெருமான் அவர் உடம்பை யாரும் பார்க்க முடியாது அங்கே அம்பலத்திலே அம்பல ரகசியம் இங்கே இவர் திருமேனியே ரகசியம் ஒரு நாள் ஒரு பாதத்தை மட்டும் பார்க்கலாம் இன்னொரு நாள் இன்னொரு பாதத்தை பார்க்கலாம் முகத்தை பார்க்கலாம் மற்றபடி எதையும் பார்க்க முடியாது தியாகராஜ பெருமான் கும்புட்டார் அசிரியரி வாக்கு எம்பெருமான் சொன்னான் தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நண்பாங்கிறீங்கல்ல தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் தந்தனம் தந்தது உந்த பொய் என்னை சொல்ற அது மாதிரி தோழனாய் நமக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று கொண்ட கோலம் என்றும் புனைந்து வேட்கை தீர வாடி மண்மேல் விளையாடுவாய் எப்படி எப்படி உன்னை ஆட்கொண்ட பொழுது நீ கல்யாண கோலத்துல இருந்த ஆட்கொண்ட பொழுது கல்யாண கோலத்துல மாப்பிள்ளையா இருந்த கோலத்தோடைய விளையாடுவாய் சுந்தரமூர்த்தி நல்லா விளையாண்டார் அவர்கிட்ட சிவபெருமானும் விளையாண்டார் சுந்தரரை ஆட்கொண்ட மையினாலே சுந்தரர் பட்ட பாட்டை விட சிவபெருமான் பட்ட பாடு அதிகம் அது பின்னால் நமக்கு தெரியும் விளையாடுவாய் வாலி மண்மேல் விளையாடுவாய் கோயிலுக்கு போறார் கும்பிடுறார் ரொம்ப நல்லா இருக்கு ஆரூரன் பாட்டனார் ஊரு வந்து பார்த்து கும்பிடுறார் அந்த ஊரிலே அந்த ரெண்டு பேரிலே ஒருத்தி கமலினி அவதாரம் செய்கிறாள் ரெண்டு பெண்களை பார்த்தார் மாதர்வேன் மனம் போக்கினார் அல்லவா கமலினி என்பவள் பறவை ஆட்சியாராக அவதாரம் செய்கிறாள் கணிகையர் குலம் உருத்திர கணிகையர் குலம் இறைவனுக்கு ஆட்பட்ட பெண்கள் இறைவனுக்கு முன்னால் நடனம் ஆடக்கூடிய பெண்கள் அந்த வம்சத்திலே பேரழகு பெட்டகமாக அவதாரம் செய்கிறாள் இவர் கோயிலுக்குள்ள போறார் அவ கொஞ்சம் வேற பக்கத்திலிருந்து அவ வர்றான் திருவாரூர் கோயில்ல எங்க பார்த்தாலும் சந்நிதி கும்பிட்ட கையை எடுக்க முடியாதான் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் சொல்லுவார் எடுத்த சேத்த கரத்தை பிரிக்க முடியாதான் அத்துனுக்கு சந்நிதி எங்க ஊர்களில் தேர்தலுக்கு கும்பிட்டுக்கிட்டே போவான் கையை எடுக்க மாட்டேன் அவரை கும்பிட விட்டு போகக்கூடாது அவர் வீட்டுல ஏழு ஓட்டு அழுத்தமா கும்பிடுவாங்க அது மாதிரி எடுத்த கரம் பிரிக்க முடியாதான் அவ்வளவு சந்நிதி போய் கும்பிட்டு வேற வாசல் வழியா வரவன் ஆட்சியா படிச்சுன்னு உள்ள போறான் பார்த்துட்டார் பழைய தொடர்பு அண்ணலும் அவளும் நோக்கினாள் கற்பகத்தின் பூங்கொம்போ கற்பக மரத்திலிருந்து கொண்ட அந்த காமந்தன் பெருவாழ்வோ மன்மதனுடைய பெரிய வாழ்க்கை பொறுப்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ இவ்வளவு அழகு வரணும்னா இது புண்ணியம் செய்த புண்ணியம் புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து மேகம் மாதிரி இருக்கு புருவம் வில்லு மாதிரி இருக்கு கண்ணு குவள மாதிரி இருக்கு இதழ் பவளம் மாதிரி இருக்கு முகம் மதி மாதிரி இருக்கு உடம்பு கொடி மாதிரி இருக்கு இவ்வளவு சேர்ந்தது புயல் சுமந்துடியோ இதெல்லாம் சிறப்பு கம்பீரமா ஒரு வார்த்தை அற்புதமோ சிவன் அருளோ இது சிவபெருமான் திருவருளோ யாரேன் என்று அதிசயித்தார் எந்த காதலனாவது காதலியை பார்த்து சிவன் அருளோன்னு சொல்லி இருக்கானா சொன்னா அந்த காதலி நிற்பாளா யோசிச்சு பாருங்க கண்ணே மூக்கே காதே சொல்லுவானே தகர சிவனருளோன்னு சொல்லுவானா சிவபெருமான் திருவருள் ஏன் கனவிலும் சிவபெருமான் அவளோட இன்பம் துய்ட்டால் அதுவும் சிவபெருமான் கொடுத்தது எல்லாம் சிவபெருமான் திருவருள் அவ என்ன நினைச்சா தெரியுமா அங்கேதான் சேர்க்கிலார் குறுநூள் முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ முருகன் மாதிரி அடகா இருக்கிறோன்றும் முருகனோ பெருகொழியால் தன்னேரில் மாறனோ மண்பதனோ தார் மார்பில் விஞ்ஞயனோ மாலை அணிந்த கழுத்தை உடைய விஞ்சயனோ மின்னேர் சென்றடை அண்ணல் மெய்யருள் பெற்று உடையவனோ சிவபெருமான் திருவருள் பெற்றவனோ என்ன என் மனம் இவன் யாரோ என நினைத்தார் காதலனை அற்புதமோ சிவனருளோங்கிறான் அதான் காட்சி இவள் யார் இவள் பறவை நாச்சியார் இந்த ஊரிலே இருப்பவள் அப்படியா இவர் கேட்கறதுக்குள்ள அவள் கோயிலை பற்றி வெளியிட விட்டான் மனசு பின்னாலே போயிடுச்சு பெருமானே இவளை காணமே எங்க போயிட்டா இப்ப தான் பார்த்தேன் இந்த கோயிலுக்குள்ள எங்க போறான்னு இப்ப பார்த்தேன் அதுக்குள்ள மறைஞ்சிட்டாலே பந்தம் வீடு தரும் பரமன் சிந்தை ஆரவும் உண்ணும் என் சிந்தையில் எம் மனசு எப்ப பார்த்தாலும் சிவபெருமானத்தான் நினைக்கும் அந்த மனசுக்குள்ளே வந்து மால் செய்து மயக்கம் உண்டி மான் எனவே விழித்து மருந்த பார்வையோடு மான் போல விழித்து எந்த யார் அருள் என் எறி சென்றதே எந்த ஆகிற சிவபெருமான் அருள் எந்த பக்கம் போயிற்று இன்றைய தலைப்பு எந்த யார் அருள் என்னெறி சென்றதே சிவபெருமானுடைய திருவருள் யாரு பரவன் ஆட்சியார் எந்த வழியில் போனா இந்த பக்கமா அந்த பக்கமா போனார் உட்கார்ந்தார் வானம் இருந்தது எப்படி இருந்தது அஞ்சலித்தும் உணரா அறிவிலோ நெஞ்சும் நீண்டவன் அஞ்சலுத்து உணராதவன் நெஞ்சு மாதிரி வானம் இருண்டது நிலா வந்தது நிலா எப்படி இருந்தது நீட்டின் பேரொளி போன்றது நீள் நிலா அது திருநீட்டின் பேரொளி போல் தோன்றிட்டு அதான் சேர்க்கிறார் எத பார்த்தாலும் சிவபெருமான் பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு நாள் அப்படி போயிட்டே இருந்த வயசில் கொக்கு பறந்துதான் ஒரு பக்கம் கர்ப்ப மேகம் தெரிஞ்சுதான் சிவா சிவான் அப்படியே சமாதியாகிட்டார் ஏன் சிவப்பாக தெரிவது சிவபெருமான் திருமேனி கருப்பாய் தெரிவது திருநீல கண்டம் கொக்கு பறக்குதே அது நெட்டியிலே உள்ள திருநீரு இது வானம் அல்ல சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமான் அப்படியே சமாதி ஆகிட்டார் பார்த்தா சிவபெருமான் நெனப்பு எதம் பார்த்தாலும் சிவபெருமான் நெனப்பு கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் கண்கள் இவருக்கு எல்லாகளும் சிவபெருமான் திருடியிரு வேகமா காத்தடிக்கிறது தெற்கே இருந்து வீசினா தென்றல் உடம்புக்கு நல்லது வடக்கே இருந்து வீசினா வாடக்காற்று அவ்வளவு நல்லது இல்லை கிழக்கிலிருந்து வீசினா கொண்டல் மேற்குந்து மேல்டிக்கை தெரியுங்க திருவண்ணாமலையில ஒரு கோபுரத்துக்கு பேய் கோபுரம்னு பேரு பேய்கோபுரம் எனக்கு ஆச்சரியம் இது என்ன பேய் கோபுரம் சாசு கோபுரம் பேய் கட்டினதான் ஒன்னும் புரியல அந்த ஊர்ல ஒருத்தரை கேட்டா இல்லீங்க அது மேற்கு கோபுரம் மேற்கு கோபுரத்தை மேற்கோபுரம் நாங்க மேற்கோபுரத்தை மேற்கோபுரம் நாங்க காலப்போக்கில் மேற்கோபுரத்தை பேக்கோபுரம் ஆச்சிட்டாங்க நம்ம சொன்ன வார்த்தை அது மாதிரி இப்போ மரம் பயின்றதெங்கோ தமிழ் மாறுதம் தெற்கில் எரிந்து காற்று வீசிற்று தென்றல் காற்று அந்த தென்றல் காற்று உடம்பெல படுது தென்றல் காற்று சுகத்தை இல்ல கொடுக்கும் துன்பத்தை கொடுக்குது அந்த பொண்ண நினைச்சதுனாலே தென்றல் துன்பத்தை கொடுத்தது மதியம் துன்பத்தைக் கொடுத்தது மரம் பயின்றதெங்கோ தமிழ் மாறுதம் இனிமையான மாறுதம் மரத்தோடு வந்திருக்கிறதே கண்ணீர் விட்டார் அழுதார் இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சரிப்பா நண்பன்னு சொல்லிட்டேன் என்ன பண்றது நீ கேட்கிற எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும் அடியார்கள் கனவுலையெல்லாம் திரும்ப போனார் சிவபெருமான் கனவு நம்பர் ரெண்டு நம்பி யாரூரனுக்கு வரவன் ஆட்சியாரை கல்யாணம் செய்து வையுங்கள் அவரு சிவாச்சாரியார் இவ கணிகை மறந்துறாதீங்க சாதி வித்தியாசம் கிடையாது தொண்ட குலமே தொடுங்குளம் சுந்தர்ட்ட வந்தார் மங்கை பரவை தன்னை தந்தோம் அப்பவே நம்பை தந்தோம் இப்போ பறவையை தந்தோம் சரி பறவை போனார் அணு எது ஆறு மனம் பறவை போய் திருவாரூரனை கல்யாணம் பண்ணி கொள் எல்லாம் வச்சாங்க பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் கல்யாணம் பங்குனி உத்தர தன்னைக்கு திருக்கல்யாணம் பங்குனி உத்தர ஒரு அற்புதமான நாள் பாஞ்சாலிக்கும் தருமராஜாவுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் மதுரையிலே மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் பின்னாலே திருமலை நாயக்கர் அதை சித்திரமாத்தைக்கு மாத்திவிட்டார் கல்லழகர் திருவிழாவோட சேர்க்கிறதுக்காக பங்குனி உத்தர தன்னைக்கு மீனாட்சிக்கு சொக்கலிங்க பெருமானுக்கும் திருமணம் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பங்குனி உத்தரம் பத்மாவதி தாயாருக்கும் சீனிவாச பெருமாளுக்கும் திருச்சானூர் திருப்பதியிலே கல்யாணம் பங்குனி உத்தரம் ஐயப்பன் அவதாரம் பங்குனி உத்தரம் கடைசி பௌர்ணமி பங்குனி உத்தரம் அன்னைக்கு கல்யாணம் ரெண்டு பேருக்கும் என்ன செய்தார் பன்னாலும் பையும் பரம்பரையில் விரும்பினார் அவளோடு வாழ்க்கை அந்த வாழ்க்கை போகமா இருந்ததா யோகமா இருந்ததா போகத்திலே ஒரு யோகம் என்ன அர்த்தம் அவளோடு இன்புத் இருக்கிற பொழுது இது சிவபெருமான் திருவருள் யாரு சொல்றா கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாத சுவாமி ரொம்ப அருமையா சொல்றாள் ஒரு காமத்தில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது கூட முருகா உன்னை மறக்க மாட்டேங்கிறார் கண்டுியர் மெல்லியர் காம கலவி கல்லை உண்டு உண்டு அயர்கினும் வேல் வரவேன் முதுகோளித்திரள் கொட்டியாட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே குருகனுக்கு ராவுத்தன்னு வேறு குதிரையில வந்தார் ராவுத்தன் பதினைந்தாம் நூற்றாண்டு அல்லவா முஸ்லிம்கள் வந்தாச்சில்ல அப்படி பாடுறார் அருணகிரிநாத சுவாமி கல்யாண ஆச்சு கோயிலுக்குள்ள போறார் ரெண்டு பேரும் கோயிலுக்குள் போய் வழிபாடு செய்கிறார்கள் ஒரு நாள் இவர் மட்டும் கோயிலுக்குள்ள போறார் திருவாரூர் கோயில் புத்திடம் கொண்டாருடைய திருக்கோயில் அப்படி கோயிலுக்குள்ள போறார் வழிபாடு பண்றதுக்காக போறார் வீடு பக்கத்தில் வந்திருக்க எல்லாருக்கும் இவர் வீட்டில் சாப்பாடு எப்பவும் சாப்பாடு அடியார்களுக்கு அடையார் அஞ்சல் என்று சொல்லும் உடையான் பெரிய புராணத்தில் எல்லாரும் சாப்பிட வரலாம் யார் வீட்டுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீட்டுக்கு சமையல் பண்றது யாரு பரவனாச்சியார் அந்த அம்மாவுக்கு நல்லா சமைக்க தெரியும் புத்தகம் பார்க்காமலே சமைக்க தெரியும் இப்போல்லாம் புத்தகம் வருது சமைத்து பாருன்னு போட்டிருக்கேன் விவரமா சமைத்து சாப்பிடுன்னு போடலை பார்க்கலாம் அவ்வளவுதான் அப்போ பிரிண்டிங் மிஸ்டேக் பிடி உப்பு போடுங்கிற இடத்துல படி உப்பு போட்டால் படி உப்பு போட்டால் வடைய யாரும் சாப்பிட முடியும் அப்படி ஒழுங்க சமையல் அதில் தூதுவளைன்னு ஒரு கீரை முள்ளு முள்ளாக இருக்கும் ஞானப்பச்சிலை தூதுவலை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது உடம்பு வலிக்குதா தூதுவலை ரசம் வச்சு சாப்பிடுங்க சளி அதிகமா போச்சூதுவளை ரசம் வச்சு சாப்பிடுங்க ரசம் வச்சு சாப்பிட முடியலையா தூதுவளையாடுங்களை ஆராய்ச்சி பண்ண ஒரு டாக்டர் எதிர்த்தா போல இருக்கார் தூதுவளை ஞானப்பச்சிலை அந்த பச்சிளைக்கு அவ்வளவு ஆற்றல் சுந்தரமூர்த்தி சுவாமி தூதுவளை சாப்பிடுவாரா அது முள்ளு முள்ளா இருக்கும் இந்த இலையை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் முழு கையில் குத்தாம எடுக்கணும் சுந்தரமூர்த்தி சுவாமி அடுப்பங்கரையில் அம்மாவுக்கு துணையா கீரையை ஆஞ்சிக்கிட்டு இருக்காரான் ஒரு ஊர்ல சொன்னேன் ஒரு அம்மா என்கிட்ட வந்துட்டா நாளைக்கும் இதை சொல்லுங்க என் கூட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு வரேன் அந்த மனுஷன் எங்கேயோ உட்கார்ந்து இருக்காரு ஒரு நாள் கூட எனக்கு சமையலுக்கு உதவி பண்றது இல்லை சாப்பிட்டு குறை சொல்லிட்டு போறாரு உட்கார்ந்து ஆகிவாரான் யாரு சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான் பெருமாள் நாயனார் இவருடைய நண்பர் அந்த வரலாறு பின்னாலே வரும் சேரமான் பெருமாள் ஒரு நாள் உள்ள வந்துட்டாரா வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் சில நண்பர்களை வாசப்பொடிவோட விரட்டணும் அலுவலகம் வரைக்கும் அனுப்பலாம் அதுக்கப்புறம் உள்ள விடப்படாது சில பேரைத்தான் அனுப்பங்கறை வரைக்கும் அனுப்பலாம் பெண்களுக்கு பார்த்த உடனே தெரிவித்திடும் ஆண்களுக்கு ஏமாந்த அப்புறம் தான் தெரியும் அவங்க என் கூட படிச்சவன் ஒருத்தன் எம்காமில் என்னை பார்க்க வந்தான் காபி கொண்டாட சொன்னேன் பண்டாட்டி காப்பி கொண்டாந்து கொடுத்தா அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது போயிட்டா அப்புறம் இவனும் போயிட்டான் ரெண்டாயிரம் ரூபா பணம் கேட்டான்னு கொடுத்தேன் வாங்கிட்டு போயிட்டான் பண்டாட்டி வந்தா இது யாரு என் கூட படித்தவரு கோபாலகிருஷ்ணன் பேரு எம்காம் படித்தவர் இந்த பார்வை சரியில்லையே நானும் தான் இவ்வளவுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு புடிவட உள்ள போயிட்டா கொடுத்த ரெண்டாயிரம் இன்னம்தான் வருது எனக்கு புத்தி ரெண்டாயிரம் குடுத்ததுக்கு அப்புறம் வந்தது அவளுக்கு புத்தி ஒரு பார்த்த பார்வையில வந்துருச்சு ஆண்களுக்கு அறிவு அதிகம் பெண்களுக்கு உணர்வு உணர்வு உடனே செயல்படும் எதுக்கு சொல்ல வந்தேன் சில பேரைத்தான் வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் அனுப்பலாம் சேரமான் பெருமாள் நாயனார் பரம பக்தர் திருவடி சிலம்பு கேட்டு பூஜையை முடிக்கிற புண்ணியவன் கொஞ்சம் கீரையை எடுத்து போட்டு கஷ்டப்பட்டு இந்த முள்ளு கையில் குத்தப்படாது ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு பேரும் ஆஞ்சி முடிச்சாங்க அதை எடுத்து கழுவி அடுப்புல போட்டு சமைக்க ஆரம்பிச்சாங்க புரியல சாமி ஆஞ்ச கீரையை கொண்டே வில்ல வரத்தடையில கொட்டிட்டீங்க நான் ஆஞ்ச கீரை அடுப்பில போட்டு பக்குவம் பண்றீங்க உங்களுக்கு தெரியுமா என்ன சாமி கீரைய ஆஞ்ச பொழுது என்ன சொன்னார்னு தெரியுமா ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவர் எப்ப பார்த்தாலும் ஓம் நம ஓம் நம ஓம் நம சொல்றவர் மற்ற பற்றனக்கின் திரு பாதமே மனம் வாடித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொடுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே திருப்பாண்டி கொடுமுடியில் பாண்டது திருப்பாண்டி கொடுமுடியில் பிறந்தா இசை ரொம்ப நல்லா வரும் அன்றைக்கு கே வி சுந்தரா விஜயலட்சுமி அம்மா மறந்த திருப்பாண்டி கொடுமுடி அங்க வாழ்ந்த பாட்டு நற்றவா உனையை நான் மறக்கலும் சொல்லும் தான் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் கீரையை ஏன் சமைக்கல எப்போ நமசிவாய மந்திரன் சொல்லி அந்த கீரையை ஆஞ்சாரோ அப்போ அது சிவார்பணம் ஆகிற்று சிவார்பணம் ஆனதை இனிமே போட்டு பக்குவம் பண்ணக்கூடாது அது பக்குவம் இல்லாதாரையும் பக்குவப்படுத்தும் நீங்க கீரை ஆஞ்ச பொழுது கையில குத்தப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டேன் அதான் அதை பக்குவமாக்க அடுப்பில போட்டு நாளா புரியுதா எந்த காரியம் பண்ணாலும் கடவுள் பேரை சொல்லி பண்ணிட்டா அது சிவார்ப்பன நல்லது பண்றவங்க அதுக்கு பிறவி உண்டு தீமை பண்ணாலும் பிறவி உண்டு விலங்கு தங்கத்தலை போட்ட தேவையா இரும்பல போட்ட தேவையா விலங்கு விலங்குதானே நல்ல காரியம் பண்ணா கூட சிவார்பணம்னு சொல்லிட்டு விட்டுறணும் அது ஆண்டவனுக்கு போய் சேரட்டும் இது எனக்கு என்ன இந்த காரியத்தை இந்த புண்ணியத்தினால எனக்கு அடுத்தவரை வந்துடுவேன் நகரத்தார்கள் கோயில் கட்டி விட்டா அதுல பேர் எழுத மாட்டாங்க அந்த காலங்க இருபது லட்சம் ரூபாய் செலவழிச்சு மதுரை கோயில் திருப்பணி மன்னிக்கணும் இருபத்தி அஞ்சு லட்சம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு செஞ்ச செட்டி ஆறு பேரு எங்கேயுமே இருபத்தஞ்சு லட்சம் பேர் கிடையாது வெளியே தெரியக்கூடாது இந்த படு வெளியில நாலு அடிக்கு மூணு அடி தட்டி வைக்கணும் வாங்கி கொடுத்திருக்கேன் ராமசாமி செட்டியார் மகன் கோவிந்தசாமி செட்டியார் ட்யூப்லை எதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளதும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஆண்டவன் திருநாமத்தை சொல்லியாச்சுன்னா சிவார்ப்பனம் நல்லது பண்ணிட்டாலும் சிவார்ப்பணம் கெட்டது பண்ணிட்டா சிவா இனிமே தப்பு பண்ணப்படாது அதான் இது ஒரு பழைய வரலாறு இது பெரிய புராணத்திலே இல்லாத வரலாறு அவங்கள்டேந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் வரலாறு நல்லா இருக்கு அதனால சேர்த்து வச்சுக்கிட்டேன் இதை கல்யாண ஆட்சி ஒரு நாள் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி கோயிலுக்குள்ள போற ஒரு மக்கள் தேவாசிரியன் மண்டபம் அடியார்கள் கூடி இருக்கிறார்கள் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் அங்கு போகலாம் எல்லாரையும் கும்பிடலாம் கொஞ்சம் வெட்கப்பட்டார் பெரியவங்க ரொம்ப பெரியவங்க நம்ம பக்கத்தில் போக கூடாது நாம் இவர்களுக்கு சாதாரணமானவர்கள் ஒரு மரியாதை இந்தியாவில எல்லாம் மந்திரிகள் வந்தா நாங்கள் விலகிடுவோம் விலகாட்டி போலீஸ்காரன் விரட்டிடுவேன் விலகத்தான் வேணும் அவங்க எங்கேயோ விரட்டிடுவேன் பெரியவங்க நமக்கு என்னத்துக்கு பார்த்தார் ஒரு நின இவருக்கு யான் அடியானாக பண்ணும் நாள் என்னால் இந்த அடியார்களுக்கு நான் அடியாராக இருக்க வேண்டுமே அந்த நாள் எப்பொழுது வரும் கும்பிட்டார் ஒருத்தன் இருக்கார் மலையாளத்திலே திருச்செங்குன்றூர் ஒரு ஊர் அழகான கோயில் அற்புதமான ஆலயம் திருச்செங்குன்றூர் அந்த ஊரிலே பிறந்தவர் இறஞ்சி பேசுகிற ஆள் விரன் மின்டர் அவரும் வாசப்பில் நிற்கிறார் யாரு சிவனடியார்களை கும்பிடாம போற அந்த ஆளு யாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியாரை கும்பிடாம ஆண்டவன் கிட்ட போறானே இந்த ஆள் நமக்கு பிறகு அந்த ஆள தள்ளிவை அடியார் கூட்டத்தை விட்டு அந்த ஆள தள்ளிவை பக்கத்தில் உள்ளவர் சொன்னாரா அப்படியெல்லாம் தள்ளி வச்சிட முடியாது சிவபெருமானே இவர தோழர் சொல்லி இருக்காரு இவர் சிவபெருமான் தோழர் அது பெரிய காரியம் இல்ல சிவபெருமான் இவரை இந்த வரலாறு பின்னால லேசா வரப்போகுது விரல் மண்டருடைய பேர்ல அவ்வளவுதான் உள்ள போறார் நம்ம சுந்தரமூர்த்தி சிவபெருமான் கேட்கிறார் அவங்க ஒரு கும்புடு போட்டுட்டு வரப்படாதா ஏன் இப்ப பாரு உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளி விட்டாங்க என்னங்க அவர் சொல்றார் அடியார்கள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது கடவுளால் முடியாத காரியம் எது அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது கடவுளால் முடியாதது ஆமா நமக்கு அருள் பண்ண அவரு வேணும் அவருக்கு திருவிளையாட்டு பண்ண நம்ம தானே வேணும் வேற எங்க பூதங்கள்ட்ட போய் திருவிளையாடல் பண்ணுவாரு நம்மள்கிட்ட தான் வரணும் திட்டினாலும் நம்மள்கிட்ட தான் வரணும் வாழ்த்தினாலும் நம்மள்கிட்ட தான் வரணும் என்ன தள்ளிவிட்டீங்க என்னையும் தள்ளி விட்டாங்க இப்ப நான் என்ன பண்றது இந்த அடியாரிகள் பெருமை உனக்கு தெரியுமா பேசாம இருக்க பெருமையால் தம்மை ஒப்பார் அவர்களுக்கு சமானம் அவர்கள் வேற யாரும் கிடையாது யாரு சொல்றா தனக்கு ஓமை இல்லாதான்னு சொல்லுகிறான் என்ன மாதிரி தான் அவங்களும் பேணலால் எம்மை பெற்றார் குழந்தைய பொழுதுவது போலே என்னை பேணியதனாலே என்னை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் உலகை வெல்வார் நம்மை தவிர யாரையும் கும்பிடாத ஒருமையினாலே உலகத்தை வெல்வார்கள் ஊனமேல் ஒன்றும் இல்லார் குறையற்றவர்கள் ஆண்ட வந்தால் குறைவிலா நிறையும் அடியார்கள் குறைவிலா நிறையும் அன்பினாலே பேரின்படைவார்கள் மற்ற இன்பமெல்லாம் போயிடும் அல்வா சாப்பிட்ற இன்பம் கொஞ்ச சக்கர நோய் வந்துட்டா சாப்பிடவே முடியாது யோசிச்சு பாருங்க சினிமா பார்க்கிற இன்பம் கொஞ்ச சிவபெருமான் இன்பம் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் பருந்து உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பு அது பேரின்பம் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆர்வார் இருமையும் கடந்து நின்றார் இம்ம கிடையாது மருமை அம்மை மட்டும்தான் உண்டு ஆண்டவன் திருவடியை அடைவார்கள் இவரை நீ அடைவாய் இவர்களோடு போய் சேர்ந்து கொள் மாணிக்க வாசகசாமி ஆண்டவன் என்ன பிரார்த்தனை வச்சா தெரியுமா அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அடியார்கள் நடுவுளை எப்பவும் இருக்கணும் அந்த அருளைப் புரியாய் பொன்னம் பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் இவரே நீ அடைவாய் அவர்களை பாடு எப்படி பாடுறது பண்பு என்று ஏற்றுகேன் வாடும் பரிசினை அருள்வாய் நான் எப்படி பாட வேண்டும் என்று சொல்லிக் கொடு ஒருத்தர் அழகா சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு எப்பவும் வண்டி வேகமா ஓடும் வேடித்துக்கா சொல்றார் நமக்கு வேண்டிய ஒருத்தன் அங்கே பித்தா புரைசூடினு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தார் இப்போ என்ன மாதிரி சொல்லுங்க அடியார்க்கு மடியேன் பித்தான் ஒரு வரி எடுத்து ஒரு சொல் கொடுத்தவர் இப்போ ஒரு வரியே கொடுக்கிறார் ஏன் அவரை பாடும்பொழுது பித்தானு ஒரு சொல் கொடுத்தார் அடியார்களை பாடுற பொழுது ஒரு வரியவே கொடுக்கிறார் என்னை விட என் அடியார்களை பாடுவது சிறப்பு ஞானசம்பந்தர் என்னை பாடிவிட்டார் அப்படு சுவாமிகள் பாடிவிட்டார் அடியாரை பாடுவதற்குத்தான் இரண்டு பெண்கள் மீது மனம் செலுத்த வைத்து உன்னே இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் அதனால் அடியார்கும் அடியேன் மறை அடித்த திருவாக்கால் தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அறுபது பேர் மனசுக்குள்ள அடுத்து யார பாடுறது திருஞான சம்பந்த பாடுறதா திருநாவுக்கரசரை பாடுறதா மெய்ப்பொருள் நாயனார பாடுறதா கண்ணப்ப நாயனார பாடுறதா இயற்பக நாயனார பாடுறதும் ஒரு ஆளு முக்கியமான ஆள் நமக்கு கூட மனசு காமனை எரித்த கைலாசத்துல இரண்டு பெண்கள் பால் சென்றது இந்த புண்ணியவானுக்கு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ள புருஷனும் கொண்டாட்டியும் இருபத்தஞ்சு வயசுல இளமையோட இருந்த பொழுது அவள மனசினாலும் நினைக்காம அந்த காமத்தில் இருந்து தன்னை தடுத்து ஆக்கொண்டானே ஒரு புண்ணியவான் அவனை பாட வேண்டும் தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு அடியேன் இல்லையே என் அதை எற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழி சூழ் குன்றையான் விரன் மிண்டற்கடியேன் அப்பா சாமி நல்ல வேலை பாடிட்ட இல்லாட்டி விட மாட்டான் போறவது மொத பாட்டே வந்துருச்சு பாருங்க வெல்லுமா மிகேன் அமர்நீதி அம்மானுக்காலே ஒவ்வொரு அடியார் பேரா வந்தது சிவபெருமான் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இவர் பாடிக்கிட்டே இருக்கார் ஆமா அவடுக்கட்டி பாட முடியாது இல்ல நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை வந்தது அறுபது பேரை பட்டியல் பக்கம் கடைசி பாட்டு இவங்க அப்பா வேறு சடையனார் தவிர தொகையடியார்கள் ஒன்பது செட்டு தில்லை வாழந்தனர்கள் ஒரு மூவாயிரம் பேர் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அது ஒரு பக்கம் பரமனையே பாடுவார் பக்தராய்ப்பணிவார்கள் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் திருவாரூர் பிறந்தார்கள் முப்பதும் திருமேனி தீண்டுவார் இப்படியே ஒரு ஒன்பது செட்டு அறுபத்தி மூன்று அடியார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் ஆக மொத்த எழுபத்தி ரெண்டு பாட தீரிய திருத்தொண்ட தொகை வந்தது தென் தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை வந்தது பாடினார் எத்தனை அடியார்கள் சொன்னேன் அறுபது அடியார்கள் சொன்னேன் அதுல நாலாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு களப்பிரர் காலம்னு பேரு அப்போ இந்த நாட்டுக்கு சரித்திரம் கூட கிடையாது எல்லாம் இருளடைஞ்சு கிடந்தது எங்கேயும் கடவுள் பக்தி கிடையாது தமிழ்நாடு முழுக்க இருண்டு கிடந்தது நாலாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டுல கொஞ்சம் வெளிச்சம் ஏழாம் நூற்றாண்டில சம்பந்தரும் அப்பரும் அந்த காலத்திலே உள்ள அடியார்கள் பதினேழு பேரை பட்டியல் போட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமி தெரியாத காலத்தில் கண்ணப்பரல அங்க போயிருவார் காரைக்கால ஐந்தாம் நூற்றாண்டு அப்பொழுது வாழ்ந்த பெருமக்கள் பட்டியல் போட்டார் பதினெட்டு அப்பர் சுவாமி பத்தொன்பது அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மற்ற அடியார்கள் ஒரு ஒன்பது பத்தொன்பது ஒன்பது இருபத்தி எட்டு அதுக்கு அப்புறம் வாழ்ந்த அடியார்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஐம்பது இவர் காலத்தில் வாழ்ந்த அடியார்கள் இவரை சேர்த்து பன்னெண்டு சேர்க்காம பன்னெண்டு அப்பா அம்மாவை சேர்த்து ஆக மொத்த அறுபத்தி இவரையும் சேர்த்தா அறுபத்தி மூணு நாலாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு பதினேழு பேர் சம்பந்தர் அப்பர் ரெண்டு பேர் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அடியார்கள் ஒன்பது பேர் அவர்கள் காலத்துக்கு பின்னால் சுந்தரர் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இருபத்தி இரண்டு பேர் சுந்தரர் காலத்தில் சுந்தரையும் சேர்த்து பதிமூணு பேர் ஆக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு திருத்தொண்ட தொகையில் பாடப்பட்டது முதல் வரலாறு தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அந்த வரலாறு நாளை தொடங்கும் இது இப்ப நம்ம நாளைக்கு யார பத்தி நினைக்க போறோம் சிதம்பரத்தை திரும்ப பெருமக்களை திரும்ப ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு இன்றைக்கு நிறைவு செய்வோம் அந்த பெருமக்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்று கடலூருக்கு ஒரு ஊரு மஞ்ச குப்பத்திலே ஒரு நீதிமன்றம் நீதிமன்ற கணக்கர் ஒரு கோர்ட் அந்த கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வந்தது என்ன பெருமக்களுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு அரசாங்கம் சொன்னது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு சண்டை கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸ் வெள்ளக்கார நீதிபதி கேட்கிறான் நீங்க தான் இங்க பூஜை பண்ணி எத்தனை வருஷம் வாங்கிறதுக்கு என்ன சாட்சி பெருமக்கள் ஒரு பாட்டை எடுத்து போட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு சிதம்பர திருப்புகள் மூவாயிரவர் வழிபாடு செய்யக்கூடிய பெருமாளே அப்படின்னு அந்த பாட்டுல வருது மூவாயிரவர் வழிபாடு செய்யக்கூடிய பெருமாள் எடுத்து போட்டான் இது யாரு பாடினது அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடினது எந்த நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு அப்போ அதுக்கு முன்னாலேயே இவங்க வழிபாடு பண்ணி இருக்கிறாங்க வழிபாடு இந்த கோயில் இவர்களுக்குத்தான் சொந்தம் அப்ப கொடுத்த தீர்ப்பு இன்னைக்கு அசைக்க முடியல இந்த கணக்க பிள்ளை முன்சி கோர்ட்டில் இருந்தாரு பாருங்க இவருக்கு வானா தானா சுப்பிரமணிய பிள்ளை என்று வடக்கு பட்டு சுப்பிரமணியா இந்த பாட்டு எங்க இருக்கு திருப்புகள்ல திருப்புகள் உங்களுக்கு வேற திருப்புகள் தெரியுமா ஒரு அஞ்சாறு பாட்டு தெரியும் சொல்லுங்க எழுதிட்டாரு திருவேணி முலைக்கு போனாரு ஒரு ஏழு எட்டு திருப்புகள் கிடைச்சது சிதம்பரத்துல கொஞ்சம் திருப்புகள் ஒவ்வொரு ஊரா போனாரு ஏழு எட்டு வருஷம் கஷ்டப்பட்டாரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருப்புகள் கிட்டத்தட்ட பதினாறு ஆயிரம் திருப்புகள்ல கைத்தி கிடைச்சது சுமார் ஆயிரத்தி எடுத்து தொகுத்து திருப்புகள் புத்தகம் போட்டு செங்கல்வராய பிள்ளை அதுக்கு உரை எழுதினார் ஆக திருப்புகள் வெளிப்பட்டதற்கு காரணம் தில்லைவாளந்தன பெருமக்கள் தில்லைவாளந்தன பெருமக்கள் மூவாயிரம் பேர்ல நடராஜா ஒருத்தர் தென்னைவாள பெருமக்கள் எல்லாம் ஒரு முறை போன பொழுது ஆத்துல இருந்து இறங்கி போனாங்களா யாரோ ஒருத்தர் ஆத்துல போனா போல ஒரு எண்ணா எண்ணுங்களாம் எல்லாரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் வருது இந்த எண்ண நாள் அவரை விட்டுட்டாரோ அப்படின்னு நினைக்கப்படாது அவரையும் சேர்த்தார் மொத்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அசரீரி வாக்கு சொல்லிட்டு நானும் உங்களின் ஒருவன் நடராஜ பெருமான் மூவாயிரம் பேர்ல ஒருத்தரான் தில்லை அடியார்க்கும் அடியேன் நாளை அந்த வரலாறு தொடங்கும் நிறைய வரலாறுகள் நாம் வேகமாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அடியார் கொண்டே வரலாற்றைக் கேட்பது பெரும் பெயரு